صدق الله العلي العظيم சந்தையான சோதரிகளே பெரியார்களே தாய்மார்களே சகோதரிகளே நேற்று லாமிய குடும்பம் என்று சொல்லது அன்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று மீதுதான் கட்டியமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் பேசி முடித்தோம் அதாவது வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால் வணக்க வழிபாடுகள் எடுத்துக்கொண்டால் ஏவப்பட்டவைகளை மட்டும் செங்கோ அதுக்கு மேலொன்றும் செலுத்திக்கல பிஸ்னஸ் எடுத்துக்கொண்டா கமர்ஷியல் லைஃப் எடுத்துக்கொண்டா விளக்கப்பட்டவைகளை தவித்துக்கொங்கலாம் எடுத்துக்கொண்டாக்கும் மத்தியில் மத்தியில் எப்பயுமே ஒரு பேலன்ஸ் ஆகத்தான் இருக்கணும் எல்லாமே அது லோ புஸ்தகம் திரட்டுற ஒரு வாழ்க்கையல்ல இப்ப லோ அங்க பேச ஆரம்பிக்குமோ அன்னைக்கு அங்க அது நான் நீ வாடும்ப வாழ்க்கும்புடையோ ரெண்டு பேரை செய்வாங்க குடும்ப வாழ்க்கையில எப்பவுமே ரெண்டு வேலை செய்யக்கூடாது கூடாது தெரியுமா மாஸ்டர் டீச்சர் செய்ய போ கணவன் டீச்சராகவும் கூடாது மனைவி டீச்சராகவும் கூடாது என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் டீச்சர் வேலை பொதுவாக என்ன சொன்ன ஒரு புள்ள ஒரு ரெண்டு காலுக்கு நல்ல பெரிய ஒரு செஞ்சிருக்கு எல்லாம் வாசிப்பாரு ஒரு வட்டத்தை ர் குடும்பத்தில் கடைசியா சொல்ற கொஞ்சம் சீனி போலான்றது கொஞ்சம் சீனி போலாம் எப்படி இப்ப எல்லாம் செஞ்சு நல்லா எல்லாம் எல்லாம் கருத்து சொல்ற சொல்ல மனைவியல சாப்பாட்டாங்கிரி வினாக்கிரி இருக்கிறேன் வெறுமனே வினாக்கிரி வீட்டில் தான் இருக்கும் இதை புகழ்ந்து சாப்பிடுவாங்க இதை பார்க்கக்கூடாது மனைவி பார்க்கக்கூடாது இதை பார்ப்பீங்க அது ஸ்கூல் லைஃப் கிளாஸ் ரூம் லைஃப் அது குடும்ப ரெண்டாவது லோயர் போக மாடம் என்ன என்ன வேற எப்பயும் அவர் வாதிடுவார் நான் சரி என்றுதான் வாதிடுவார் லோயர்மார் எப்பயும் வாதிடு கிளைண்டும் சரி இதுக்கு அப்ப நீங்க ரெண்டு பேரும் கடவன் மனைவி ரெண்டு பேரும் எதனாலுமே வாராட்டத்திலே இருக்க வேண்டி வரும் நான் சரி நீ பிளான் சரி நீ பிள்ள கருதி யாரு சரி போறதும் யாரும் போறதும் இல்லை எதனாலுமே சண்டை சச்சரவு இதிலே காலம் கலியுது இல்ல கும்ப வாழ்க்கையில் இது ரெண்டு நோமும் இல்லை சொல்லப்பட்டதை மட்டும் செய்ங்கொன்றதும் இல்லை செய்ய வானத்தைந்து கொளங்க புரிஞ்சு கொள்ள பார்க்கணும் சொல்லுவாங்க தமிழ்ல பாம்பு சகமும்ங்குடைய பாம்பு கடிச்சோட கங்குடைய பாம்பு சகமும் இஸ்லாத்துக்கு லீக்கவும் வேணும் குடும்பத்தை காத்துக்கொள்ளவும் வேணும் இஸ்லாத்துக்கு வெளியே போகவும் வேணாம் குடும்பத்தை பார்த்துக்கவும் இந்த ரெண்டுக்கு மத்தியில் ஒரு லைஃப் இதுதான் குடும்ப வாழ்க்கை வாழ்க்கையை படிச்சு பார்த்தா இது மிகவும் அழகா தென்படுவது எல்லாருக்கும் புரியும் எப்படி இருந்தாங்க அதாவது பார்த்து ஒரு கட்டத்தில் சொல்றாங்க நல்ல மூடம் எனக்கு தெரியும் நீ எப்ப நல்ல மூடில் இருக்க நல்ல டெம்பர தெரியும் யார் சொன்னாங்க வரக்குள்ளே கணவன் மனைவிக்கு தெரியும் நீ எ கோபத்திருக்காய் சொல்லி கை பத்தாலம் சூழலா உங்களுக்கு எப்படி தெரியும் அதுல இந்த மாத்தூரா நீ நல்ல மூட்ல இருக்கக்குள்ள என்னோட நல்ல ஹாப்பி சந்தோஷம் இருக்கக்குள்ள பேச்சுவார்த்தைகள் நடக்கிற சத்தியம் செய்வாய் சத்தியம் செய்ய சொல்லின் முகம் சத்தியமாக பொன்னாகின்றாய் இப்ராஹிம் யாருமே சத்தியமாக இப்ராஹிமுடைய சத்தியமாக யார் சொல்றாங்க சொல்றாங்க இது அண்டர் நிலைமையை விளங்குகிறது இருபத்தி நாலு மணி தியாக செய்யலாது கணவனே புரிய செய்தி எனக்கு சரியான சொல்றங்க சரியான போல இருப்போடு இருப்பாங்க எங்க வீட்டுக்கு அதே நபி பள்ளி உள்ள தெரியாத மாதிரி பேசுவாங்க ஏழுமா ஊட்டுக்குள்ளே கவரும் மௌத்தும் சுருக்கமும் நரகமும் சுவாத்தொக்கையும் எப்படி எப்படி கேட்கும் எப்படி மனைவியோட சோர்க்கம் இருக்குது நரகம் இருக்குது அங்க ஜபானியாக்கள் இருக்கிறாங்க மரக்குழு புகோடும் இப்படி எல்லாம் இருக்கு வீட்டுக்குள்ள மனைவியோட பேசுவோம் குடும்ப வாழ்க்கை பிடிக்கும் அது குடும்ப வாழ்க்கை அல்ல வீட்டுக்கு இந்த வாழ்க்கை அங்க போன வாழ்க்கை ஒரு குடும்ப வாக்கு முக்கியமான விஷயம் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சு கொள்வது இதை வச்சுத்தான் அன்ப வழக்கேலும் இதைத்தான் சொல்றாங்க பொதுவாக என்ன யாரும் கோவித்துக் நான் உண்மையை சொல்றேன் பொதுவாக மனைவிமாரோடு கோபம் வாரத்தீழிட்டு அவர மென்சஸ் காலம் அவரோட நோய் பிரிய பொதுவாக ஆண்களுக்கு கோபம் வரும் இதே இயற்கையாக உள்ளது இயற்கையாக உள்ளது மென்சஸ் காலம் கொஞ்சம் நீடிச்சா கோபம் வரும் அல்லது ஒரு நோயில் இருந்தால் கோபம் வரும் இது ஆண்களுக்குள்ள இயற்கை யாருக்கும் எனத்தான் செய்யும் ஆனா சொல்றான் பாரதியா முஸ்லீம்ல பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ் ஏன் நபி என்னோட எப்படி தெரியுமா நடந்து கொள்வாங்க என்ன நடந்து கொள்வாங்க இந்த காலத்தில் என்னோட விசேஷமாக நடப்பாங்க பால் குடிப்பேன் இந்த மாதிரி குடிப்பேன் அது அப்படியே வச்சிருவன் குடிச்சிட்டு அதை வாங்குவாங்க வளர்த்தங்க சொன்ன கட்டத்தில்ல செலவழிக்கிறார் ஒரு வீணார் மனைவிக்கு செலவரிக்கிறது நோய் மனிதந்த நோய் எல்லாத்தையும் இந்த நோய் இருக்குது பள்ளிகட்ட கொடுப்பாங்க மதுர சாக்கள் கொடுப்பாங்க நண்பர்கள் கொடுப்பாங்க குடும்பத்தில் கொடுப்பாங்க மனைவி கொடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இன்னும் ஒரே காசி கேட்கிறாய் தந்து முடிவில்லையா யார் கேட்குறது சமாளிச்சு கேட்கப்படாது குடும்பத்துக்கு செலவழிங்க பிள்ளைகளுக்கு செலவழிங்கோ ஆனா வெளியே செலவழிப்பாங்க பெரிய குறை வல்லர் வீட்டுக்குள்ளி முறைக்குற மாதிரி வீட்டுக்குள்ள எப்படி பிசுனு சொல்லி இல்லை வரு குடும்பத்துக்கு ஒரு ஆதமுடைய மகன் ஒரு மனிதன் செலவழிக்கக்கூடிய பணத்துக்கும் நன்மை கிடைக்கும் எதுவரை மனைவீத வாயில அள்ளி போடக்கூடிய கவல உணவுக்கு உட்பட நன்மை கிடைக்கும் அள்ளி போடுற ஒரு புலி சோத்துக்கும் அல்லா நன்மைத்தாராம் அது மனைவி சின்ன வயசு அவசியம் இல்ல பெரிய வயசு இல்லை நன்மை பிறகு ஏன்சூல் இந்த அன்பி தந்தாங்க ஏன் இந்த அன்பை வளர்த்தாங்க குடும்பம் என்றது அன்புல தான் கட்டி எழுப்பப்பட வேண்டும் குடும்பம் என்றது அந்த உருவாக்கப்பட வேண்டும் குடும்பம் என்றது அந்த இஷ்டப்பட வேண்டும் அந்த இல்ல என்றா உலகத்தில் குடும்ப வாழ்க்கையினர் இது பேசிக் குகாலுடைய ஏராளமான ஒரு கட்டத்தில் சொல்ற செய்தி கொஞ்ச நடந்த நேற்று செய்திக்கு சொல்லுவோம் إذا ما ذري جاهلية تعالى تلا نغم درو شمضتها ورسيدية ورسيدية عائشة صديقنا ربية الله تعالى انها فاندكنا من رسول الله صلى الله عليه وسلم شورا شوراً عائشة صديقنا ربية الله تعالى انها جلست إحدى عشر إحدى عشر, عشر امرأة فتآحدنا وتعاقدنا ألا يقتمنا من أخبار أزواج إنا شيعة جاهلية تعالى تلا பதினொட பெண்கள் பதினொன்று பெண்கள் மறைந்ததுக்கு பிறகு அதாவது இசாவுடைய நேரம் வந்ததுக்கு பிறகு பிந்தி நேரம் பதினொரு பேர் உட்கார்ந்த இன்றைக்கு அரமுகத்தில் பார்க்கலாம் ராவில முடிச்சு பேசுவாங்க கழிச்சு கொண்டே என்ன சொல்றது குடிஞ்சது செய்வாங்க கோபி ஒரு பக்கம் கொடுத்தாங்க பிளேண்ட் ஒரு பக்கம் என்ன காய்ச்சல் உடம்படிக்க பதினோரு பேரும் உடம்படிக்காக போட்டாங்க எங்கட கனவன்மார பத்தி பேசறோம் என்ன டாபிக் 11 பேரும் சேர்ந்து டாபிக் பண்றாங்க இன்னைக்குள்ள டாபிக் நான் பேசப்போற தலைங்கம் எங்கட மனைவிமார பத்தி இல்லை எங்கட கனான்மார பத்தி எப்படி இருக்கும் 30 வருஷம் கனானடி பூமியில செல்றோம் உடனே கனவன் யார்னு சொல்லி ஆச்சரியமான ஹதீஸ் இந்த ஹதீஸ்க்கே கிताबல பட்டிக்குது 11 பேர் திரும்ப காண்ட ஓன ஒன்னு சொல்றாங்க الاولى வா என்ன சொன்ன பார்த்தாலும் அடுத்தவரு கேடா ஆனா சொன்னது உண்மை சொன்ன زوجی لا اثیر خبره انی ان عدره اذکر سبحان دخل و ان خرج عصید ولا பதினாலு பேரும் சொல்றாங்க கூட்டுக்குள்ள வந்தா மக் மூடம் மாறி இருப்பாரு யார் மாதிரி யாரு பக்மூடம் மாதிரி கூட்டுக்கு வெளியே போனா சிங்கம் மாறி இருப்பாரு சிங்கம் யாரு பக்மூடம் மாதிரி ஒருங்கிணைப்பாரு பரிந்துணிப்பாருமும் சொல்றாங்க மனைவி கணவனை புகழ்ந்தவா இகழ்ந்தவா இது இவைரு கொஞ்சம் பேர் சொல்றாங்க என்னோட அமைதியாரு நல்ல மனுஷன் கொஞ்சம் பேர் சொல்றாங்க இல்ல இல்ல இகழ்ந்துட்டா அவர் வெளியில சிங்கம் ஆனா ஏந்த வீட்டுக்குள்ள வந்த பக்மூனம் தான் அவருடா வெளிய சட்டம் போடுவார் பள்ளியில் பெரிய குரல் பெரிய மாஸ்டர் என்ன பணிய முழுந்தா சொல்லுவார் என்ன சத்தம் என்ன கட்டிலிருந்து அவர் சொல்லுவார் சொல்லுவாரு கட்டில கண மனைவியோட பிரச்சின மட்டும் பயணம் சரி கொஞ்ச நாளை போம் பெ கிவு கண்டிய கொஞ்சம் அங்கட்டு போவது வேண்டாவான் கொஞ்சம் அங்கட்டு போவது வேண்டாவான் என்ன முடிச்சு மாத்தான் தூக்கத்திலே கூட மாத்தாடு வாப்பா தூக்கத்திலே வச்சுக்கோங்க முப்தி அகமதுலா இலேஹி அழகா உதாரணம் சொல்லுவாங்க பெண்கள் பூவை போன்றவங்க பெண்கள் யாரு பூ என்ன பூவாப்பா என்ன பூ ரோசா பூவா பெண்கள் ரோசா பூவை போன்றவங்க சரி சந்தேகம் இல்ல பூத்தான் நிச்சயமாக பூத்தும் கையில் வச்சா காற்று பறந்துடும் அப்ப நீங்க வேண்டி அழிப்பா சும்மா கையில் வச்சா அவ வைத்து கைக்க வேண்டி வந்தா பார்த்துக்கோங்க தப்பிடுவீங்க பொத்தி பிடிச்சா என்ன இல்லை பொத்தி பிடிச்சா என்ன இல்லை பூ இல்லை வளைஞ்சே போடும் கவனமா சொல்றேன் பெண்கள் பூவை போன்றவங்க ீங்களோத்து பைத்திடுவாங்க விரிச்சு வச்சா காத்து பைத்து படித்தா என்ன கோயில் இது ரெண்டுக்கும் மத்தியில் பேலன்ஸ் இதுக்கு அன்பு வேணும் இதுக்கு பாசம் வேணும் சுபகான சொல்றாங்க அப்ப பதினோராவது பொம்புல அமுசர் என்ற பொம்புல வந்துட்டு அவர் சொல்றா தந்த கணவனை பத்தி ரொம்ப புகழ்ந்தான் இருக்கிறாரே காதில் போடக்கூடிய அந்த இவைகளை விடவும் பொறுமதியானவர் கருத்துல போடக்கூடிய மாலைகளை விட பொறுமதியானவர் அவரை பற்றி சொல்லி போட்டு கருத்தை சொன்ன யாரும் தெரியுமா உமாய பத்தி பொதுக்கு பிறகு ஆச்சரிய பதில் கடைசியா சொன்னாங்க பிற்காலத்தில் என்ன தலாக்கு சொல்லி போட்டு இன்னும் ஒரு பெண்ணை முடிச்சு கொண்டாரு என்றும் அந்த அபூசர் அப்போல இருப்பேன் போல உனக்கு அபூர்வரா போல இருப்பேன் என்ன அழுத்தத்தில் சொல்றாங்க அந்த வார்த்தையை கொண்டும் பண்ண இல்ல இதுக்கு அன்பல்ல குடும்பம் என்றது இந்த அன்பு தான் கட்டை எழுப்பப்பட வேண்டும் நான் இதோட இது முடிச்சு கொள்றேன் இதுக்கு மேல போற தீர்வு எழுதி கொண்டு வந்தேன் ஆனால் இதுக்கு மேல போக வேண்டிய அவசியம் இல்லை அன்ப என்று சொல்லக்கூடிய ஒன்றில் கட்டி எழுப்பும்போ அது இல்லாம வேற ஒன்று கண்டு சொன்ன உங்களுடைய பசுமை சொல்றேன் காய்ச்சி ஒருத்தரை கல்யாணம் முடிச்சுட்டாரு கல்யாணம் முடிச்சு அவர் லைஃப் செட்டில் இரண்டு பிள்ளை கிடு மாசால் எல்லாம் சரி இவர் சொல்றாரு முப்தி சாப் ஒரு பிரச்சனை வந்துச்சு எங்களை வந்தது தெரியாது நான் என்ன சொல்ல சொன்ன சரியான முடிக்கிறதுக்கு முன்பு சுமார் ஒன்பது வருடங்களுக்கு சேர்க்கும் நான் ஒன்பது வருஷ் முத வச்சிட்ட விரும்பி குடும்பம்ள்ளிச்ச நாங்க ரெண்டு செட்டில்லாம் ஆனா எனக்கு அவர் எங்க ரெண்டு பேரும் சொல்றாரு நான் நல்ல இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கிற ஒரு பிரச்சனையும் ஒன்பது வருஷத்துக்கு பிறகு எனக்கு ஒரு கால் வருது பல ஒன்பது வருஷத்துக்கு வந்து அந்த கால்ல சத்தம் கேட்குது சொல்லி அந்த சத்தத்தோடு நான் அந்த புள்ளட பேர தான் பேசுறேன் யார் சொல்றாரு அந்த பேரை சொல்லி பேசினது எங்க ரெண்டு பேரையும் எங்க கொண்டே வச்சு சொன்னா நாங்க பெரிய டபல் வந்து இருவா எனக்கு நான் ஒரு கட்டான வாழ்க்கை வாழ்வோம் அவர் வந்து சொல்றாரு சொல்ற சத்திய பார்த்தது என் பார்த்தது ஹதீசு தேவ் சொல் என்ன சொல் ஒரு பெண்மணி வந்து கடவை தட்டி அனுமதி கேட்கிறான் தாத்தா தங்கச்சி சகோதரி கதவை தட்டி அனுமதி கேட்கிறார் கதவு தற்றா அனுமதி கேட்கறதுக்கு சொல்றே காரதியா செல்லம் நாலு வருஷத்துக்கு வரலாறு நடிக்கோட் ஹதிஜாவுக்கு வயது நாற்பது நபீட சொன்ன அப்படித்தான் முடிச்சோம் வேணுமே எப்படி இருபத்தி அஞ்சு பிளஸ் நாற்பது எல்லா சுண்ணத்தையும் பின்பற்ற செய்யும் வேணும் அப்ப நாற்ப செஞ்ச பொங்குலாக செஞ்சவந்த பெண்ணோட இருபத்தி அஞ்சு வருஷம் வாழ்ந்தாங்க அப்ப நினைக்கு எத்தனை வயசு எத்தனை வயசு பெண்ணுக்கு எத்தனை வயசு மனைவிக்கு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு மனைவி மௌத்தாகிற அந்த மனைவி மௌத்தாக மறைக்கும் யாரையுமே முடிக்கல தண்ணிய வாழ்றாங்க மௌத்துக்கு பிறகு ஒரு பொம்புல வந்து சொல்றா நதியை பார்த்து யார சூழல்ல கல்யாணம் முடிக்கலையா கேக்குறாங்க கொண்டாட்ட மௌத்துண்டா மையத்துக்கு வாராக்கல்லே நாங்கல்ல பொதுவாக சொல்லுவாங்க நான் சொல்லல பெண்கள் சொல்றாங்க மனைவி என்னதுக்கு மறுமணம் கேட்டாங்க பிறகு அவல யார் இருக்கிறாங்க அவர் இருக்கிறாங்க ஆரம்பிச்சாங்க அது போட்டு தான் தந்த மனைவியை நினைச்சாங்க அந்த மனைவி பெற்று தந்த ஆறு பிள்ளைகள் நினைச்சாங்க ஆரம்பாங்க கூட்டிகளுக்கோசிச்சாங்க அதுக்கு பிறகுதான் வகை வருகிறது தருமணம் முடியும் எல்லா திருமணத்தையும் தன் விருப்பத்தில் முடிக்கல அல்லாஹுடைய கட்டளை அல்லாவுடைய கட்டளை முடிக்க சொல்லி ஆயிஷாவை போன்ற பெண்கள் வேணும் பெண்கள் சம்பந்தமான உண்மை சம்பந்தமான குடும்ப வாழ்க்கையை சொல்றதுக்கு யாரு வேணும் மனைவி மான் வேணும் ஒரு பெண் போலாது பல பெண்கள் தேவைப்படும் நெரிசல முடிச்ச ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு வகையான பெண் رضی رضی رضی رضی رضی اللہ اللہ اللہ اللہ عنہ عنہ زید முறையில முரல கணவன் நவுத்து ஒரு ல இஸ்லாத்துக்கு வந்த பொங்குல மாரியம் ஒரு அடிமை பெண்ணாக இருந்து உரிமையற்ற முடிச்சாங்க பதினெட்டுலயும் இருபதுலயும் இருபத்தி அஞ்சிலேயும் வகையான பெண் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு கரெக்டர் உள்ள பெண் இந்த சபையில யாருக்கும் சொல்ல முடியாது என்னுடைய மனைவியை போர் ஒரு மனைவிய நபி முடிச்சு முடிச்ச இல்லை சொல்லி என்னுடைய கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சா என்ன கடமைப்பாடுகள் என்ன கடமை பழைய பயன் சொல்லி வரவேற்கு கூட முடிச்சவங்க அந்த பிள்ளையாள பரம்பரைக்கு நீங்க பொறுப்பு கல்யாணம் முடிச்சு வாழ்றாங்க பத்து வருஷம் போட்டு அதை பயிற்சி நல்ல விஷயம் இல்ல முடிக்கிறது கூட நேரம் கொடுக்க வேண்டி வரும் மனைவிக்கு மட்டுமல்ல நோம்பும் தெரியா ஹலால தெரியாது அது மட்டுமல்ல இல்ல வெரி வெரி ஹை நேற்று சென்ற உங்களுக்கு செல்ல சொல்ல வருஷத்தில் பத்து நாள் எழுத்துக்காவிற்கு போன நாளை தவிர மற்ற நாட்கள் பெண்களை விட்டு பிரிஞ்சிருக்கல பெண்களோடே தான் இருந்தாங்க இது நபீனுடைய வாழ்க்கை அப்ப சகா பெண்மனை பழக்கம் என்ன சொன்னா செல்லுள்ள அல்லது பயணத்தில் பயணம் போகக்குள்ள எல்லா மனைவி மாறையும் கூட்டுக் போக மாட்டாங்க பயணம் போகக்குள்ள கபர்ல போகக்குள்ள ஒன்பது பேரையும் கூட்டிட்டு புகையிலாம் அது இம்பாசிபிள் நாலு மனைவி இருக்கிறாங்க நாலு பேரையும் கூட்டி போகலவாப்பா யாரும் கூட்டி போகணும் கூட்டி கூட்டு புகையிடும் யாரும் கூட்டி போறது அது அதுக்கு தேன் இல்லை அதுக்கு தேன் இல்லை நீங்க போன அறுப்பாறு போகணும் பிரயாணத்துல போறதுக்கு தேன் இல்ல பிரயாணம் போகக்குள்ள நீங்க என்ன சேருது என்ன துண்ணு நீங்களே போடு நீங்களே முடிச்சு வரான் செஞ்சு யார கூட்டி போற சொல்லி நாலு பேரை வச்சு போடுங்க துண்டு நாலு பேரை நாலு பேரை வச்சு போடுங்க துண்டு ரெண்டு பேரை வச்சு துண்ணத்தில யாருடைய பேன் வருதுதோ அவரை கூட்டிட்டு போகும்போது இது நம்பருடைய சுண்ணாணத்தில் எல்லாரையும் கூடி போகல ஆனா அனுடைய பயணத்தில் மூடி போனாங்க அதிகபீடைய பழக்கம் என்னண்டா காலத்தில் உமாச்சு உமாச்சு போனா சபையா இஸ்லாமுக்கு வந்த அந்த நஜரானுடைய பிரதேசத்தை சேர்ந்த அந்த போவாங்க நரிசல்லிட்டியை காட்டுறாங்க அவர் இருக்கிறாங்க இஷாவுடைய கொள்கைக்கு பிறகு செய்தியை போவாங்க சபையாவுக்கு பள்ளிக்கு வர சொல்லி அந்த சபையா பள்ளிக்கு வருவா நீண்ட நேரம் தலைச்சி கொண்டிருப்பாங்க பள்ளி வாசல பிந்தின இரவு வெளியே போக சொல்லுவாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி வெரி ஹை சொல்ல என்று நீங்க விளையாள் ஒரு சந்த வீத வாழ்க்கையில் விளையாடுறீங்க மறந்துட வாடம் அப்ப சொல்ல சொல்லம் வீண்டு கொண்டிருக்கிறாங்க சத்தம் கேட்குது அவள் அன்பு எந்த அளவுக்கு முந்தைய அனுப்புவாங்க நன்றிகளுடைய கூட்டாள் அதிசயிக்கிறது என்ன அன்புங்கு என் அன்பு மனைவி மனைவி உமா மறந்தாச்சு மனைவி பேசவுமே ஆனா எங்க நபி சல்லுல்லா செல்லம் ஹதீஜாவுடைய குடும்பத்தை அல்ல ஹதீஜா உதயத்தலான் கூட்டாளி மாற கூட மறக்கல்ல இதைப் பத்தி மிச்சம் பேசுவதும் நான் நினைக்கிறேன் அன்புக்குரியவர்களே குடும்ப வாழ்க்கையை அன்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று மீது மட்டும்தான் கட்ட எழுப்பையை கட்டி எழுப்ப முடியாது என்றிருந்தால் நரக வாழ்க்கையாக இருக்கும் என்றும் மறந்துவிட வேண்டாம் அம்மா சுகா நாம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட புரிந்து வீட்டுக்குள்ள பெண்கள் இருக்கிறாங்களே பெண்கள் நல்லா யானைச்சுக்கோங்க அவங்க வீட்டுக்குள்ளேன் கொஞ்சம் அவங்கள வாய் கொஞ்சம் காரமாகத்தான் இருக்கும் அட்டர் கொஞ்சம் வாயில செய்யும் கொஞ்சம் கூட வெட்டிப்படும் கூட பேசுவாங்க சட்டம் கூட வரும் பல காரணம் சைக்காலஜிக்கலே பல வகையான காரணம் இருக்குது ஒன்றே வேலை பழு கூட புள்ள கற்சல் பண்ணுது வீட்டு அழகம் எடுத்தோம் அதே ஊட்டி நாலு சோரை பார்த்துக்கொண்டு அதுக்குள்ளே காலம் கழியுது எப்ப பார்த்தாலும் சண்டை தெரியுமா அரைக்கட்டி சோப்பு சண்டை அரை ஏக்கர் அறக்கட்டி சோப்பு என்ன பரச்சு அந்த சாப்பாட்டுக்கு சொல்லல கல்யாணத்துக்கு சொல்லல இப்படி உமர் தெரியுமா பொ தூக்கமாக்கிறது போல அந்த தளத்தில் உமருடைய பெயரை சொல்லி புள்ளைகளை தூக்கமாக்குவாங்க பேர் சொன்ன வகையான சாதி அவருடைய வீட்டுல சரியான சத்தம் எப்ப பார்த்தாலும் என்ன சரி சொல்லுவோம் என்ன சரி முடிவு கட்டோடும் நேரே போனாரு உமருடைய வீட்டுக்கு என்னதுக்கு அட்வைஸ் எடுப்போம் என்று சொல்லு எங்க யாருக்கு அட்வைஸ் எடுக்க போறாக்க அப்பன்னதோ நே உமர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தரானு தரம தாங்க உட்கார வச்சிட்டு உள்ளுக்கு போடாங்க அவுட்டு கதவ மூடிட்டு வர்றாரு ஹூம் கதவ மூடிட்டு வர்றதுக்கு அந்த போனா இவர் பார்த்தாரு அல்ஹம்துலில்லாஹ் ஏண்டா ஊட்டு சட்டம் ஊட்டுக்குள்ள இருக்கு இந்த ஊட்டு சட்டம் ஓட்டக்கே வருந்துறாரு ஏண்டா ஊட்டு சட்டம் ஊட்டுக்குள்ள இருக்கு இந்த ஊட்டு subtree வருது ஓட்டக்கே வருது பின்ன ப்ராப்ளம் இவர்க்கு இருக்கு போல இது கவன் ப்ராப்ளமா வந்து விளங்குன அவர் அப்படியே வந்துறாரு உள்ள பேசல உமர மாதிரி கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தா வந்த ஆழ காலம் போறாரு கூப்பிட்டாங்க ஆனா ஒரு விஷயத்துக்கு வந்து மனைவியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண உங்களுக்கு வந்தேன் ஆனா ஏண்ட வீட்டு பிரச்சின உங்களோட வீட்டுக்குள்ளே இருக்குது அப்ப உங்களுக்கு எனக்கு சொல்யூஷன் தரே வாங்க ரெண்டு பேரும் ஒரே அதனால அப்படியே தட்டி மாறுறேன் கூப்பிட்டாரு நல்லா வாழ்க்கையை ஞான வச்சுக்கோம்போம் உபர் உபயாக்காள அண்டைக்கு புத்தி சொன்னது அவருக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் சேர்த்து எனக்கும் உங்களுக்கும் கயாமத்து வரைக்கும் உள்ள மக்கள் எல்லாருக்கும் சொன்னாங்க இங்க வா பாப்பா உங்க சொல்றேன் கேட்டுக்கும் இந்த மறைவு இருக்கிறாவே இந்த பொங்கல் இருக்குது எங்களுக்காக எனக்காக வேண்டி எத்தனையோ விஷயங்களை சுமந்து கொள்றான் தழுவா படுக்கை அழகுப்படுத்தி வைக்கிறார் பார்த்துக்கொள்றான் வீட்டு அழகுப்படுத்தி வைக்கிறார் இதெல்லாம் அவர் செய்ய பொறுப்பு இல்லை உடுப்ப தழைவி தருவது என்ற கட்டாயம் அவருக்கு இல்லவே இல்லை நாங்க தான் தள்ளுபோணும் வெளியூர்ல போயிட்டு பார்த்தா விளங்கும் இந்த வாங்க ஒரு வருஷத்துக்கு அந்த பெணம் எங்களுக்கு எம்பி சொல்லி என்ன என்ன காலத்தில் எம்பிண்டாஸ் கடியான முடிச்சு பெச்சுவலர் வாழ்றாங்க படுக்கே வைத்து பார்த்தா மாஷா அல்ல என்ன மன்னிச்சு சொல்றதுக்கு நான் ஜும்மா போனதானே சௌதிய மட்டுமல்ல பள்ளி ஹஜரத்து மாத ரூமும் அதே ஹால் தான் பள்ளி ஹஜரத்து மாத ரூமும் அதே ஹால் தான் செஞ்சு கொடுக்கறதும் உண்மை இருக்கிற தங்க சுத்தமாக சென்ற ஜும்மா பள்ளி வந்து கூப்பிட்டு செல்லிட்டே வந்தேன் பாம்புக்கோ வேணும் உறுப்பு காயப்போட முறை ஒன்று உள்ளுக்கு இருக்கிற உறுப்பினும் நான் படுத்துட்டு போறேன் அவர் ஒன்றுமே தத்தாயம் இல்லை அவன் விரும்பி செய்யகள் அனைத்தையும் எனக்காக வேண்டி அவத்துக்கொள்ளக்குள்ளாத்தா அவனுடைய சத்தம் கொஞ்சம் உயர்ந்துட்டா கொஞ்சம் சட்டம் போட்டு பேசினா அதை சுமந்து கொண்டா என்னப்ப வரப்போகுது என்ன வரப்போகு பேச்சுக்கு பதில் சொல்ல போக பாடம் இது முதலாவது கண்டிஷன் மனைவி பேசுற பேச்சுக்கு பதில் சொல்ல போக பாடம் மிக புரிஞ்சுக்கொம்போம் இருக்கிறார் இது மிக முக்கியமான சரையங்கம் எனவே இந்த அன்புலதான் குடும்ப வாழ்க்கையின் தகை செய்வாடாக அடுத்தது மிக முக்கியமான தலையங்கம் கல்யாணம் முடிச்சத்துக்கு பிறகு கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இதில் ஒன்றில் மூடா பிரிச்சேகம் சில கடவுன் மனைவி ரெண்டு பேருக்குமே கடவன்மே கடவுள் அதுக்கு பொறுப்புதார்கள் கட்டாயம் செஞ்சாக மனைவி கட்டாயம் செஞ்சாக கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய விடயங்கள் ஒன்று ரெண்டு பேரும் நான் இவ்வளவு நேரம் சொன்ன அந்த அன்பு விட்டுக் கொடுக்கிற வாழ்க்கை முடிந்துணர்வான வாழ்க்கை அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் உருவாக்குறது ரெண்டு பேருடைய பொறுப்பு கணவண்ட பொறுப்பு மட்டுமல்ல விட்டு குறுக்கோடும் அமைச்சுக்கணும் இது தம்மா குரான் பல ஆயத்துக்கள் ஆயத்துகள் உருவாக்கப்பட்ட வாழ்க்கை தான் குடும்ப வாழ்க்கை பொறுப்பு கணவன் மனைவி ரெண்டு பேரும் இன்னும் இருக்குது ரெண்டாவது வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு பேருக்கும் தந்த ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதில் ஈக்குவல் பங்கு இருக்குது ஈக்குவல் பங்கு பேரும் என்ஜாய் பண்ணோடும் தந்த குடும்ப வாழ்க்கையை கொண்டு கணவனுக்கு போல மனைவிக்குடும்ப வாழ்க்கையல்ல இது மிருகப்பெரிய வாழ்க்கை இது மிருகப்பெரிய வாழ்க்கை ஏராணம் இருக்கிறது ஒரு கழுத இன்னும் ஒரு கழுதையும் ஊடாக தந்த ஆசையை பூர்த்தி செய்து கொள்வது போல நீங்கள் ஒரு ஆசையை குர்ச்சியான மனைவி சீக்ராக இருந்து கொண்டு அந்த நடத்தக்கூடிய வாழ்க்கையை பற்றி பேசின அளவு நான் அவங்களோட பேசினார் மிகவும் ஆழமாக மிகவும் வாழ்ந்தாங்க வார்த்தையை கையாண்டு இருக்குது கையாண்ட வார்த்தை தனிப்பட்ட முறையிலே இந்த ஆயிரத்தி காலத்திற்கு எடுங்கும் யாருக்கு சொல்லிடுங்க அல்லா சொல்றான் உங்களுக்கு விரும்பின மனைவி உங்களோட வயல் எதை வேணுமோ அதை நீங்க விரசிக்கோங்க எப்படி வேணுமோ அப்படி விரசிக்கோங்கோ இது கங்கல்லை உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை என்றது ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு சந்தோஷம் ஒரு இன்பம் ஒரு கொண்டாட்டம் அல்லாஹ் அன்புக்கும் அதுக்கு முன்னால சரி போனா கஷ்டம் என்ன குடும்ப வாழ்க்கையை சொல்லக்கூடியது இதன் மீது அமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எனவே தான் அல்லாஹ் சொல்றான் ஒரு நாளும் ஜனா செய்ய மாட்டாங்க பாதுகாத்துக் கொள்வாங்க பாதுகாத்துக் கொள்வாங்க உல்லாசமாக இருப்பாங்க குரான் அமைப்புறந்ததீஸ் அமைத்துள்ளதீஸ் நடக்கீட் பண்றாங்க அங்கு ஒரு ஹதீஸ் வருகிறது நான் ஏன் சொல்றேன் தான் இது ஹதீஸ் உள்ளது என்பதற்காக சொல்றேன் முன்னூத்தி ஐம்பது நானூறு மாணவர் உட்கார்ந்து இருக்கிறாங்க சொன்னா அந்த பெண்ண மறுவா இவர் முடிக்கோணும் மிச்சம் பெருசி கண்டிஷன் மிச்சம் பெருசி மூணு முறை தலாக்கு சொன்னதுக்கு பிறகு அவர் இருக்கோணும் யார் இதற்கும் அந்த பெண் இத்தா இருக்கோணும் அந்த பிறகு இன்னம்தான் கல்யாணம் முடிக்கோணம் கல்யாணம் முடிச்சது கேலா ரெண்டு பேரும் வாழோணம் எப்படி வாளோனம் சொன்னாங்க சொல்லுமா சொன்ன அதாவது மிக தெளிவாக சொன்னாங்க எப்படி இவருந்த ரெண்டு பேரும் வாழோட அவர் பல்ல வெளியிட்டார் நீ நவீனக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு சொன்ன அவருக்கு முடிக்க எதுவரைக்கு அவர் அனுபவிக்க வேண்டும் அவருடைய தண்ணியை நீ அனுபவிக்க வேண்டும் இஸ்லாம் இதுலாத்தின் இதெல்லாம் வைத்திருக்கிறாமி விளக்கம் சொல்ல வரையில் அன்பான சந்தையாளர்களே வாழ்க்கையில ஞாபக மனைவியோட கணவனோட என்ஜாய் பண்றது ஒரு இஸ்லாத்தில உள்ள பேசிக் அடிப்படையான உண்டு கிடைக்கிறது அதுக்கு பாவம் கிடைக்கிறது பொறுப்பு என்று சொன்னால் ரெண்டு பேரும் சேர்ந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயம் அல்லாவுக்கு வழிபன்ற விஷயத்தில உதவி செய்யும் கணவனை பள்ளி கனுப்பி வைக்கிறது மனைவியிட பொறுப்பு மனைவியை தொலை வைக்கிறதே கணவந்த பொறுப்பு சமத்தா கொடுக்க வைக்கிறது கணவந்த பொறுப்பு மனைவியை கொடுக்க வைக்கிறது கணவந்த பொறுப்பு ஒத்தருக்கு ஒத்தர் இமாதத்தை செய்து கொள்ற விஷயத்தில் என்ன செய்யணும் கணவனுக்கு மனைவி உதவி மனைவிக்கு கணவன் உதவி தகஜத்துக்கு எழும்புறாரு கணவன் மனைவி எழுப்பாற்றாரு மனைவி எழும்புறார் தகஜத்துக்கு கணவன் எழுப்பாற்றாங்க சொன்னாங்க அந்த பெண்களுக்கு அல்லால் அமைத்து செய்வானாக رحم الله امراة اللهர பெண்ணுக்கு ரஹமத்து செல்வானாக என்ன பண்ணேன்னு சொன்னார் رحم الله امراة قامت <تصفيق> من الليل وصلت وهي طغغ ودته تصلى صரங்க சலசம்பங்க அந்த பெண்ணுக்கு الله ரஹமத்து செல்வானாக எப்படி பத்ததெரியுமா ராவேல எலும்பினா வர வேண்டிய அளவு தொழடா அல்லாஹ் ரஹமத்து दुआவும் கேட்டா அதுக்குழுப்பாற்றி கையில் கொஞ்சம் தண்ணி எடுத்து முகத்தில் இந்த குடும்பத்துக்கு எல்லாம் அமைத்து செய்வானாக அப்படிப்பட்ட ஒரு நாள் எது கலியுமா கணவர் எழுப்பாட்டி மனைவி எழுப்பாட்டி ராவு ரெண்டு பேரும் சேர்ந்து எழுப்புறாங்க எழுதி தொழுகிறாங்க மேத்து செய்வான மது க்கூடிய காலகட்ட எ சில நாள் கலந்து இருக்கிறது ரூமில் இருந்து வரக்கூடிய அழுக சத்தமும் எங்களில் பார்த்திருக்கிறது ரூமில் இருந்து வரக்கூடிய அழுக சத்தமும் எங்களில் பார்த்திருக்கிறது அல்லாஸ்பாளர்களுக்கு அமர்ந்து செய்வாராக அவருடைய துவாவுடைய மறக்கத்தினால் தான் நாங்கள் இன்னைக்கு அந்த பெற்றோருக்கெல்லாம் அமத்து செய்வாராக அழக சட்டத்தை கேட்டு எழும்பக்கூடிய பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைத்ததோ அந்த பெற்றோருக்கு வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உருவாக்கி நாங்கள் எழும்போனோ புல்லை எழுப்பாட்ட கூடாது கேட்டு புல் எழும்போனும் அந்த சத்தத்தை கேட்டு புல் எழும்புவது அல்லா பபை செய்வானாக மூணாவது நாலாவது ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று தான் எப்ப ஈஜாவும் நடக்குமோ கவிழ்த்து நிகார நடக்குமோ வெறுமனே கவிழ்த்து நிக்க சொன்னது மட்டும்தான் வேறொண்டுமே இல்லை இந்த கவிழ்த்து நாக கொண்டு இந்த ரெண்டு பேருக்கும் இடையில பிரிக்க முடியாத ஒன்று ஒரு தொடர்பு உருவாகிவிடும் நாங்க சொன்னது கவிழ்த்து நிக்கதான் மாமியை பற்றி ஒன்றுமே பேசல மாமி மகரம் ஆயிடுவோம் நான் கபழ்த்து சொன்னேன்மா என் மனைவிட சகோதரி எனக்கு ஆறாம் ஆகிடுவாங்க கடையாள முடிக்கலாம் ஆறாம் வெறுமனே கல்யாணம் கல்யாணம் என்று சொன்னோமே கவிழ்த்து சொன்னோம் கவிழ்த்து மட்டுமல்ல கவிழ்த்து சொன்ன உடனே சொத்துல அறவாசி அவக்கு தைத்து தைத்திடும் கல்யாணம் கவிழ்த்துக்காக சொன்ன உடனடியா வேற ஒன்றும் இப்ப நான் மௌத்தானா ஏண்ட சொத்து அரவாசி யாருக்கு யாருக்கு என்ன பிடிச்சிருக்கீங்க யாருக்கு மனைவிக்கு மனைவி மவுத்தானா எனக்கு புள்ளைகள் யாரும் இல்லை மனைவிக்கு புள்ளகள் யாரும் இல்லை இருந்தால் மனைவியில சொத்துல அறவாசி எனக்கு ஏந்த சொத்துல காவாசி மனைவி சொத்துல எனக்கு அப்பா வெறுமனே சும்ம இல்ல கதிர்த்து நிக்காக சொன்ன இந்த ஒன் இந்த கை கொடுத்தலேயோ பேர் கதில் துணிக்காதாங்கிற தெரியுமா உங்களுக்கு கதிர்ப்பு நிக்காக இல்ல கதில் துணிக்காதா ஏன் கல்யாணம் முடித்தக்குள்ளே காரும் சேர்ந்து வார ஊரும் சேர்ந்து வாற வாகனம் தொழில் சேர்ந்து வாற இல்ல கதிர்த்து நிக்காக இந்த பெண்ணுடைய நிக்காக கபூர் செய்தேன் இது முன்னிலும் இதெல்லாம் செஞ்சு போட்டு மனைவிக்கு தலாக்கு சொல்றீங்க தலாக்கு மனைவிக்கு மனைவிக்கு மட்டும்தான் நானிக்கு தலாக்கு இல்லை மாணுக்கு தலாக்கும் இல்ல மகன் மகளை தலாக்கு சொன்னாலும் அந்த மருமகள் மருமகள் தான் மனைவிக்கு நான் தரா மனைவிக்குராக்கு சொன்னாலும் மனைவியை உமா கயாமத்து வரைக்கும் எனக்கு மாணி தான் கிழங்கே அவரது குறிப்பாட்டம் இதுதான் கல்யாணத்துக்கு ஒப்பந்தம் செஞ்சு எல்லா வந்த வந்துடும் அதுக்கு பிறகு இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு அழுப்படும்பமா என்ன கல்யாண ஒப்பந்தத்துக்கு முந்தி பவுண்டேஷன் போடப்பட்ட விஷயம் அது கல்யாணம் முடிக்க முந்தி போட்ட பவுண்டேஷன் அப்படி அல்லா பாதுகாப்பா தான் ஊட்டுக்குள்ள எங்கள் அறியாம எத்தனையோ ஜினாவுடைய புள்ளைக்கு சில பாவம் இருக்குது கல்வா செய்யாது அல்லா மன்னிப்பான் ஆனாஷன் இருந்து கொண்டே இருக்கும் அல்லா மன்னிப்பான் அதனுடைய தாக்கல் இருந்து கொண்டே இருக்கும் உதாரணம் தொடர்பு இருக்குது குடும்பமா வாழ்ந்துட்டீங்க நாங்க ரெண்டு பேரும் மச்சான் முடிக்கோம் இப்ப உறக்குதை செய்தி மானம் அறியால் எல்லாத்த விட பெருசு நிக்காக செஞ்சோம் என்ன சொல்லி ரெண்டு பேரும் என்ன படம் ஓடுது சொல்றாரு நல்ல விஷயம் பிற்படுத்தப்படாதே பள்ளியில வச்சிருக்குற ஆரம்பித்தா பேசுவார் வாய் எல்லாம் பேசி கல்யாணம் ஆறு மாசத்துல பொண்ணு கிடைச்சது என்ன மாசத்துல பொண்ணு கொடைச்சிச்சு சொல்லி நீங்க சட்ட பணிக்கு இந்த பிள்ளைக்கு சொத்து போக இடாது சட்டத்தில வந்த பிள்ளைக்கு பங்கு போகலா இதுதான் நான் அதுக்குத்தான் தலைவங்க போன இது முடிவில்லை பாருங்க போது பேச விளங்கும் உங்களை அப்படின் வாக்கடை வாக்கடை பேர் இருக்கும் இது முடிவில்லை சங்கிலி தொடர் அப்படியே போகும் இது இதனுடைய பாதுகாருந்தோம் சும்மா சேர்ந்தோம் நாங்கள் என்ஜாய் பண்ணினோம் இல்ல இதோட உடம்படிக்க முடிவில்லாத இது இது அப்படியே தொடரும் சுயாமத்து வைக்கும் அனந்தரசத்து பங்கு வைக்கக் கொள்ளையும் தொடரப்படும் எனவே இந்த விடயங்களைத்தான் இந்த விடயங்கள்ல கணவன் மனைவி ரெண்டு பேரும் உடன்பாடாக இருந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் மனைவி மனைவிக்குள்ள விஷயம் மனைவி செய்ய வேண்டிய விஷயங்கள் அவடைய ட்யூட்டி என்ன மனைவி ட்யூட்டி மனைவிக்குரிய முதலாவது ட்யூட்டி கணவனுக்கு வழிபடுறது கணவனுக்கு வழிபடுவோம் செய்வோம் வழிபடிய பெண்ணாக இருக்கணும்தீஸ் அல்ல இந்த ஹதீஸ் நாங்கள் நீங்க பாதிக்க கூடாது இந்த கும்பத்துள்ள சொசைட்டி உள்ள ப்ராப்ளம் என்னடா பணக்காரன் ஆயத்த ஏழு ஓகிறது மகன்ாயத்தை கணவன் தாயத்த மனைவி மனைவி கணவன் மனைவி சொல்ல கணவன் சொல்ற வைத்து மனைவி தப்பா சொல்றேன் உனக்கு தெரியுமா நான் யாருங்க சொன்னாங்க யாரும் யாருக்கும் சுது செய்யலாம் என்ற மனைவிக்கு சொல்லி பெண் கணவனுக்கு செய்யும்படியாக ரொம்ப கவனம் பார்த்து கூட சொல்ற பைத்து வர் சொல்ற சும் இவரண்டாயிர அவ இல்ல ரெண்டு பேரும் கணவன் சொல்லோன நான் எவ்வளவு நல்லவன் ஆய்ந்தும் வேறு இல்லவாப்பா நல்லவன் என்று அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும் செய்யலாம் என்று மனைவிக்கு கணவன் சரிதா செய்ய வேண்டி வரும் கணவனுக்கு மனைவி சரிதா செய்ய வேண்டி வரும் எனவே அப்படிப்பட்ட ஒரு சொத்துத்தான் இந்த சொத்து எனவே நம்ம பாதுகாத்துக் கொள்ளும் என்ற மனப்பாங்க மனைவிக்கு என்ன மன்னிச்சு பேசுறேன் முதலாவது என்ன வேணும் நீங்க சொல்றீங்க இதை செய்வாப்பான வழிபடுறதுக்கு அவர் எப்படி அவருடைய கீழே கூட எக்ஸ்பீரியன்ஸ் கூட அவருடைய பர்சனாலிட்டி கூட எல்லாம் கூட சம்பளம் மட்டும் கூடை சொன்ன கூடை கூட அவர் சொன்ன செய்வாரு இதே மாதிரி மனைவியினுடைய கரி அதாவது அவருடைய என்ன விட குறையை கூட என்ன விட கூடினா என்ன செய்ய மாட்டாரு அவர் சொல்லுவார் வேண்டு நடக்குது நடக்குது, இது ஒரு எனக்கு சொல்லுவல்ல பெண்களுடைய அறிவு மட்டுப்படுத்தப்பட வேண்டும் உமத்தைும்ார கல்வியாக இருந்தாலும் சரி நோவல் ஜெனரல் நாலேஜ் ஆக இருந்தாலும் சரி ஏன் ஷேத்தான் சொன்னான் அம்மா சொன்னு சுடு செய்ய சொல்லி யாருக்கு ஏன் செய்யல அறிவு கூட என்ன சொன்ன மண்ணுக்கு சுருதி செய்யும் இந்த ஆகியம் அவன் அறிவு கூட அவன் கூட எப்ப நொலேஜ் அறிவு கூடுமோ அந்த கதவை கட்டுப்பட மாட்டான் அவனோட புத்திசாலியாக இருந்த அவன் பார்த்தி கூட சொல்றவன் யாரு சொல்றவன் யாரு பெண்களை படிக்கவாட என்று சொல்ல இல்லை பெண்கள் படிக்கணும் அவங்க கட்டுப்படுத்தப்பட வேண்டும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு கட்டாயம் படித்தா அவங்க இந்த காலத்தில் பொடிய மாறு போடுற கூப்பிடு என்ன எல்லா எல்லா வெண்குது உம்ம வச்சு கொண்டு இந்த காலால போய் மகான் கேட்டு முடிக்கிறார் உங்களுக்கு என்ன பிக்சர் ஓடுறது வீட்டுக்குள்ள என்ன நடக்குது என்ற அளவுக்கு ஒரு எஸ் எம் வாசிக்கிற அளவுக்கு ஒரு இல்லை வாசிக்கிற அளவுக்கு ஒரு பேண்டனல் ஒருத்தாவது கொண்டும் அனுமதி வீழ்த்தவிட்டு வெது மனைவிமாக மாட்டிசனும் இல்லாம எந்த ஒரு வேலைக்கு வீழ்த்தவிட்டு வெளியே போக இல்லாத வீட்டுக்குள்ளதான் இருப்படும் சுங்கத்தான்கூட சில நபை நாங்கள் வீட்டுக்குள்ளதான் வெளியிடப்படும் வெளியே போக மாட்டேன் வீட்டுக்குள்ள இருக்கட்டும் ஒரு நாள் ஒருத்தும் போல இன் இன்றைக்குடும்பத்துக்குரிய நாள்ன்னைக்கு வெளிய குடும்பத்தோட போங்கோ இது நபீனுடைய சும்மா இது இது நபீனுடைய சும்மா குடும்பத்துக்கு நேரம் குடும்பம் மூணாவது சொன்னாங்க நாலாவது பொறுத்திருக்கிறது வீட்டை விட்டு வெளியே போகவும் வீட்டு உள்ளுக்கு கணவன் அனுமதி இல்லாமல் யாரை விடுக்கவும் மாட்டான் கணவன் அனுமதி வேணும் இது கணவன் மனைவி செய்ய வேண்டிய வேலை இதே போலத்தான் கணவனுடைய வேலை நான் நேர்த்தை ஞாபகப்படுத்தினேன் வீடு குடுக்கோடும் மகர கொடுக்கோம் நீனுடைய விஷயங்களை படிச்சு கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களையும் கணவன் மனைவிக்கு செய்யணும் இது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அண்டர்ஸ்டிங் வாழ்க்கை தான் குடும்ப வாழ்க்கை என்ற யாரும் மறந்துட இது மிக முக்கியமான ஒரு தலையங்கம் சரி இப்ப நான் சொன்னேன் ஒன்ன பேசிட்டேன் கல்யாணத்தை கல்யாணத்தை கபூர் செஞ்சீங்க கபூல் செல்லா என்னது டிவோர் பண்ணும் ஏற்றுக்கொண்டா மாமி மகரம் ஆகிடுவா ஏற்றுக்கொண்டா மாமா மாமா அந்த பெண்ணுக்கு மகரம் நீங்க ஏற்றுக்கொண்ட உடனே உங்க அவர தங்கச்சி மாறல்லாம் உங்களுக்கு கல்யாண முடி கேளாது அதுவும் ஆறாமே அனந்தவசத்தில் பங்கு போகும் நீங்க ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகுதான் எழுதப்படும் இதெல்லாம் நாம பார்ப்பேன் இப்ப பிரிஞ்சா என்னாகுங்க உண்மத்தையும் பாதுகாப்பானாங்க எத்தனையோ குடும்பங்கள் வாடிக்கொண்டிருக்கிறாங்க எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஏக்கத்துல ஏழு மண்ட அவர் நாளைக்கு டைம் எடுத்து போயிட்டு பாருங்க ஒரு காலி கோட்டுக்கு முன்னு கால எத்தனை குடும்பம் சீரறி சொல்லி அல்ல அந்த இடத்துக்கு போவத விட்டு நம்ம அனைவரையும் பாதுகாப்பானா நம்முடைய சந்தேக நதியா பீஸ்ஃபுல் லைஃப் நல்லா ரசிகமாக்குவானா வாழ்க்கையாச்சு பொல்லாத இடம் அது வானம் நரியால் எல்லாம் பேய்த்திடும் சரியான கேவலமான இடம் அங்க போயிட்டு பார்த்தா பருந்தா வேணுமா சின்ன சின்ன குழந்தைகள் கை குழந்தைகள் பச்சிகன் பாலகன் தூக்கிக் கொண்டு வந்திருக்கிற உம்மைக்கு வயது இருபத்தி ரெண்டு வாப்பதா கண்டு காதிகோட்ல வாப்பாண்டது உமை புள்ள கடிக்கிறாள் அழுகுது எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க வாப்பட கண்ண கண்ணீர் கொட்டுது என்ன காட்டிங்குது என்ன காட்சி கல்யாணம் முடிச்சோம் அல்ல நாம் அனைவரையும் பாதுகாப்பானா தலாக்கன்றது பொல்லாதது பிரிவினை பொல்லாதது பிரிவினையா பாதுகாப்பான ஏற்றுக்கும் நீங்களோ சுவர்க்கத்திலையும் கணவன் மனைவியாக வாழப் பார்ப்போம் வாழ பார்ப்போம் மனைவியை விட்டு பிரிவத்துக்கு ரெண்டு காரணம் வைக்குது ஒரு காரணம் கணவன் மூத்தாகி விட்டார் கணவன் மூத்தாகி விட்டார்கள் காரணம் கணவன் மனைவிக்கு தலாக்கு சொல்லிவிட்டார் பலாக்கன்றத்துல பஸ்கும் வரும் பலாக்கன்றத்தில் வரும் பஸ்க என்று சொன்னா காவியை பிரிச்சு வைக்கிறாரு மனைவி பைத்தே காவியத்தை சொல்லி கணவன் தள்ளி அவர் தலாக்கு வாங்கி இருக்கிறான் நாங்கள் அதுக்கு ஹுல் என்று சொல்லுவோம் அது வித்தியாசங்கள் இருக்குது திருக்குடிய கிட்டாபுகள்ல அதை படிக்கலும் நான் சுருக்கமாக சொல்றேன் கணவன் மனைவி விட்டு பிரியத்துக்கு மனைவி கணவனை விட்டு பிரியத்துக்கு ரெண்டு மொழ இருக்குது ஒன்றோ மௌத்த கொண்டு பிரியோடம் அல்லது தலா கண்ட வாரத்தையே கொண்டு பிரியோடும் அந்த தலாக்குல மூணு செய்யறது சொல்றது வித்தியாசமான சட்டத்தின் கீழும் இவைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த இந்த கட்டத்தில கணவனை விட்டு மனைவி மனைவியை விட்டு கணவன் பிரிய வேண்டி வந்தாலும் ஏராளமான சட்டங்கள் அங்கு அயாத்தாகும் பொதுலாவது சட்டம் என்னன்னு சொன்னா மனைவி கணவன் மனைவித்தா கணவன் மனைவியை விட்டோம் மனைவி இதா இருக்க வேண்டி வரும் கணவன் விட்டு விட்டு போகக்கூடிய சொத்தல மனைவிக்கு பங்கு வைத்து சேருவோம் இந்த விஷயத்துல ரொம்ப இந்த இன்றைக்கு நியாயமான பெண்கள் இந்த விஷயத்துல துரோகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நியாயமான பெண்கள் நான மௌசாஹித்தாரே இப்பத்தான் தம்பிமாருக்கு கற்கும் ஞானவ பத்தி போகுது எப்ப நல்லா யான குரான் சொன்ன உரப்பிரகாரம் அந்த மையத்திறிய சொத்து பிரிக்கப்பட்டு அந்த சொத்திலும் எத்தனை வீதம் சொல்லப்பட்டுதோ அந்த வீதம் மனைவிக்கு கொடுத்து முடிச்சா உங்களுக்கு பிரச்சனை அல்ல அல்லா குறித்த சொத்த நிற்பாட்ட யாருக்கும் இல்ல யாருக்கும் இல்ல ஒரு நாள் ராவுத்தான் ரெண்டு பேரும் வாழ்ந்தாங்க கணவன் மனைவியாக வாழ்ந்தாங்க அடுத்த நாள் காலையில் நடந்துச்சு கணவன் ஹார்ட் பேஷன் அவருக்கு தெரியா ஒரு ஹார்ட்ல சொல்லி இவர் குளிச்சிட்டாரு காலையில மவுத்து அனந்தரசத்து பிரிச்சோன மனைவிக்கு எவ்வளவு புகழ்ப்ப மனைவிக்கு என்ன பர்சென்டேஜ் பர்சன்ட் முழு நெட் அசு சொத்து அவருக்கு வந்து அதிலே யாருக்கு மனைவிக்கு சொல்லல நேற்று வந்தீங்க நோ வே மையத்துடைய வாக்கு சொல்லோ மேலா மையத்துடைய உண்மைக்கு சொல்லுவோம் மையத்துடைய பாத்துக்கு சொல்லோ மேல யாருக்கும் சொல்லு சொன்னத நீங்க கொடுத்துட்டாக வட்டி அறமாரத்தி பட்டியோட ஆறாம பாவம் அந்த அத்தனை வீரமும் பைத்தாக ஒரு நாள் என்ன இருக்கிறாங்க சொசைட்டி இருக்குது சொத்துக்காக வேண்டி எல்லாம் செய்வாங்க சொத்துக்காக வேண்டி எல்லாம் செய்வாங்க மனைவிக்கு போக வேண்டிய சொத்து அப்படியே பைத்தாகணும் இங்க சம்போதனை சொல்ற கேட்டுக்கோங்க ளே வவுட் найти depict நான் தவுapperτηbotiences நெனம் definitions Jam bur 나는 zwywy ம அப்பலை இதைசுமижуattackவுடிட்டு сол க credential dealers BROWN jorn�க்க ¿ சflu içer neighboring BelarusOD Потом college knight�ampfi sake antipateатpods� afinity vu banyak prends taking Heh pick Denыв strain excitedYou Mire Laws wanitaґ foreign Travelam wik verses 14th 31' he Alt his atle HSK are horsë asking Miller faressuka festivalsular badeau the overnight theepalasλ anime did Disney for postman and then his conclusions If youurs are going to hear your constitution on Ai Method I'm also going to bearem here andORAN malaria scaba to help яв more bridge streams on theop expand socials broadcast on H sharamwell he had והhigh K oval vista of thelaus இவர் எப்படியோ எங்கில் தம்பி மார்க்கடியாத்தா போகும் யாரு மௌத்தாரா மனைவி மந்தை யாரு பண்ணுவாப்பா யாரும் சவால்க்கு நினைக்க பெரிய மண்ட குத்து இவரு தெரிஞ்சுக்கு போற மனைவிக்கு தர சொல்ல உள்ள அஞ்சு நகர சட்டம் இப்ப என்ன சட்டம் இதுக்கு பிறகு மனைவியோட வாழ்ந்த வினா என்னோட உம்மத் சமூகம் சொத்தில் அங்குல்லாம் படிச்சு கொங்கோ பங்கு போகும் பங்கு வாப்பா மையத்திற்கு வாப்பா மனைவியிட வாப்பா ஊறு கொடுத்திருப்பாரு அந்த ஊர்ல ட்வெண்ட்டி யாரும் போகும் கடவுளுக்கு போக மையத்துக்கு அந்த ஊப்பல அருவாசி யாருக்கு மரமாக யாருக்கும் கையெழுத்து எல்லாருக்கும் நாணவார பத்தி தம்பியை பத்தி கக்குமாரி யாரு பௌத்தாள் ஒண்ணு தெரியல நானா இந்த கடையை நான்தன் செய்ய போற இந்த நான்தான் செய்ய போற அதுக்கு முன்பே கடவுளுக்கு ஒரு நாள் வந்திக்க மாட்டார் சொத்துட தம்பி வரிசைகள் இருக்கும் சகோதரர்களுக்கு அஞ்சு சதம் கிடைக்க மாட்டாரு என்ன மௌத்தான மையத்துக்கு பிள்ளைகள் இருக்கும் என்ன பிள்ள வளர்ப்பு சொந்த இருக்கும் அந்த மையத்துடைய குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு அஞ்சு கிடைக்க மாட்டாது அவரது பங்கு இல்ல சட்டம் போட வாரம் சட்டம் போட எந்த பங்கு போல கிடைக்கும் எனவே மவுத்து நடந்துட்டால் பெண்ணாக இருந்தாலும் சுவாரம்மா மனைவியை தலாக்கு சொல்வோம் அப்பே இந்த சட்டம் எல்லாம் வரும் அங்கு அடம்புறத்து பிரிக்கிற ஒன்று இல்லை கணவன் என்ற சொத்துல மனைவிக்கு பங்கும் இல்லை மனைவி சொத்துல கணவனுக்கு பங்கும் இல்லை ஆனால் பிரிஞ்சு வாழ்றாங்க பிரிஞ்சு போங்களை சொல்ல போறேன் முதலாவது அப்படி நிரந்தாவது விஷயம் பக்கம் அமைதி மாப்பிள்ள மோசம் என்று சொல்லவும் உண்மையிலே மாப்பிள மோசமா இருக்க மேலும் இருக்கோம் மேலும் இப்ப நீங்க ரெண்டு பேரும் பேசுற யாரும் போக வாடம் ரெண்டு பக்கமும் அமைதி காருங்கோ இது முதலாவது விடயம் மூணாவது சொல்றேன் மூணாவது பாட்டி யாராவது ஆத்திரத்தில் சுகம் இல்லை இப்படி ஒன்று கள்ளிக்காட்டிட்டு சொன்னா அழைப்பை தங்க சொல்லவும் பாடம் அங்க ஏதாவது ஒருத்தர் சொல்ல கோ கோ கோ கோ கோ அதை சொல்ல மிகப்பெரிய பெரிய நிம்மதிக்கு நிம்மதிய சொல்றேன் கலையில மனக்கவரையில் இதை சொல்லக்கூடாத அமைதி காப்போம் இதை மறச்சிருவோம் இந்த அவர் சொல்றாரு அமைதி காருங்களை பாருங்க ஏற்கனவே மூணாவது பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துங்க நாளைக்குள்ளைய கூப்பட குறைஞ்சிக்கோங்க இந்த பிள்ளைக்கு வாப்ப நீங்க யாருக்கு மாற்ற இயலாது லாசி செல்லப்பட்டதுக்கு பிறகு பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து பாருங்க நாலாவது சொல்லப்பட்டு அந்த பெண்ணுடைய வழி பெண்ணுடைய குடும்பம் தான் அந்த பிள்ளைய பாரதிப்போம் யாரு பாரவது தலாசு சொல்லப்பட்டதுக்கு பிறகு மாப்பிள்ளைய கஸ்டடியில் இருந்து அந்த பும் ஆரம்பிக்கு வாப்பட கஸ்டடிக்கு பராமரித்தோம் ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு சுபகார மனம் நொந்து ஒரு நலகத்திலிருந்து விடுதலை பெற்று கணவன் கலாச்சு சொல்லி கஷ்டப்பட்டு என்ன செய்ய தெரியாம நாலு குழந்தைகளை தூக்கிக்கொண்டு தண்ட தண்ணியையும் இழந்து தந்தை போக்கிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தா இப்ப வீட்டுல உள்ள உமா வாப்பா நானா தம்பி எல்லாரும் சேர்ந்து கொண்டு நீ ஒரு ஜாது ராசி இல்லாதவள் உன்னாலே என குடும்பத்துக்குள்ளே கருத்திரியன் தான் நீ இப்படிப்பட்டவள் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாலு பக்கத்தாலையும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சா அந்த பெண்ணுக்கு சொல்லப்பட்டு வந்ததுக்கு பிறகு எனவே ஒரு நாளும் தலாக்கு சொல்லப்பட்டு வீட்டுக்கு வந்த பெண்ண எந்த காரணம் கொண்டும் ஊட்டுக்கு நபீனுடைய ரெண்டு மகளார் சுபகான அந்த அதி நமக்கம்மார் அமைத்து செய்வானாக நவீனுடைய ரெண்டு மகளார் அவ்வளகம் உடைய ரெண்டு மகன்க்காக செஞ்சிருந்தாங்க அந்த ரெண்டு பேரையும் தவத்தியதா அதிலகிவத்த பிறகு மக்களும் ஒரே நேரத்தில் தலாக்கு வாங்கி கொண்டு நபீனுடைய வீட்டுக்கு வாராங்க அதீத அருளாங்க அந்த இரண்டு பெண் குழந்தைகளையும் கண்ணியமாக வரவேற்றாங்க வரவேற்றது போல என்னது வீட்டுக்கு வரக்கூடிய தலாக்கு சொல்லிட்டு பெண்கள் நாங்கள் வரவேற்போம் அப்படிப்பட்ட நிலையை விட்டு வந்த பாதுகாப்பான தலாக்கு சொல்லப்பட்ட பெண்கள் பாக்கியம் இல்லாத பெண்கள் ராசி இல்லாத பெண்கள் உனக்கு வாழ தெரியாத பிடிச்சவள் என்று சொல்லி எல்லாம் கணிதமான வார்த்தைகளை சொல்லி மனதை புண்படுத்த வேண்டாம் அல்ல அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை குறுக்கட்டும் என்று சொல்லி அவர்களை பற்றி நல்லவா பேச பாருங்கள் அடுத்து இன்னமும் உண்டு தலாக்கு சொல்லப்பட்டுட்டாங்க வீட்டுக்கு வந்து இப்ப அவசரப்பட்டுக் கொண்டு திடீர் திடீர் என்று சொல்லி எப்படி சரி முடித்து வைக்க என்று சொல்லி பேத்து யாரும் அவசரப்பட்டு கல்யாணம் பேசி போகவாங்க கூட நாட்டுக் கொடுவீங்க அவர் ஏற்கனவே நோய் உள்ளவர் உள்ளவர் ஏற்கனவே பல தரச்சு சொல்றாங்க ஒரு மாசுமா சரி குடுப்போம் தோண்டி பார்த்தா இல்ல சும்மா செய்ய வாணம் அவசரப்பட வானம் நீதானோ சும்மா அம்பது அடியில் நூறு அடி தவற போடுங்க பெண்கள் இப்படி அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவசரமாக வரவேடி என்று சொல்லி அவசரப்பட வேண்டாம் நிதானமாகுங்கோ அமைதி அடைந்தோம் இது மிக முக்கியமான அம்சம் இப்ப தலாக்கின்றது நடந்ததுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்க ரெண்டு பேரும் வாங்க ஒரு காமன்டர்ஸ்டாண்டிங் மறுவா சேர்ந்து வாழ்றதுக்கு அல்ல சேர்ந்து வாழும் ஏழும் சேர்ந்து வாழும் ஏழும் புறான் சொல்லுது தலாக்கு சொல்லப்பட்டதுக்கு பிறகு அந்த மனைவி சொல்றா நான் இதனோட சேர்ந்து வாழப் போறேன் டிவோர்ஸ் ஆகிட்டாங்க வாழ முடியும்டர்ஸ்டாண்டிங் வந்து ரெண்டு பேரும் வாழ விரும்பினா பொங்க வாப்பக்கும் பொங்க சகோதரனுக்கும் யாருக்குமே அதை நிப்பாற்ற பவர் இல்ல سورة بقرة الآية 234 و إذا طلقتم النساء فملغنا أجلهن صلوا تهموهن أي كان أزواجهن إذا تراموا بينهن بينهم بالمعروف அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரெண்டு பேரும் சொல்றாங்க ஒரு தலாக்கு ரெண்டு தலாக்கு எங்களுக்கு மறுவ வாழ விருப்பம் நாங்க எங்களை வாழ உடுந்தோன்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றாங்க ரெண்டு பேரும் வாழ போறாங்க இந்த பொண்ட வாப்பக்கும் இந்த பொண்ட சகோதரிக்கும் தாய்க்கோ யாருக்குமே நிப்பாட்ட ஏல அவங்களுக்கு அந்த சான்ச குடும்போ அவங்க திருந்து இருப்பாங்க ரெண்டு பேரும் மருவ சேர்ந்து வாழ்வாங்க என்ற சான்ஸ் அவங்களுக்கு இருக்குது முடிஞ்சது எனவே பெரிய இப்படிப்பட்ட உண்டையும் இப்போ கஸ்டடி யாருக்கு வரும் இஸ்லாமிக் சரியா இருக்கிறது ஏழு வயசு வரைக்கும் யாத்தை கோடம் வாசம் வாசல்தான் இது இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை சொல்ல போனா நாங்க பிறகு அவருக்கு நியாயமான சம்பளம் எனவே வாழ்க்கையில தலாக்கு சொல்லி பிரிஞ்சு போனாலும் அவருக்கு நல்லா கையை விரிச்சு கொடுக்க பாருங்க நாட்டு சட்டத்திலிருக்குது சம்பளத்திலே பசன் போகத்தை நான் பேச விரும்புகிறேன் இந்த கிழக்கு நேரம் கொடுக்க வழியா வரணும் பொங்கல புள்ள யார்கோணும் கல்யாணம் யாரும் பேசணும் கல்யாணத்துக்கு யார் செலவழிக்கோணும் பாப்பா விசிட் பண்ண ஏழுமா உம்மா விசிட் பண்ண ஏழு விசிட் பண்ணாணம் பொங்குல ஆனா புள்ளேட உமாட வாப்பாங்க அடிப்படையில ரெண்டு பேரும் பவன் தாமல சில விஷயம் பேச வரும் அப்ப யார் இந்த வச்சு பேசணும் இதெல்லாம் ஒரு தனி சப்ஜெக்ட் தனி கலை எனவே இந்த விஷயத்தையும் கரு கொண்டு எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியாக வாழ்ந்து பிரிஞ்சத்துக்கு பிறகுள்ள கட்டங்களை ஞாபகத்தில் கவனிக்கப்பட வேண்டியது காரணமாக காரணமாக காட்ட மாட்டாங்க வாப்போ வாப்பாடி ஒரு வாப்ப சொல்றாரு பன்னெண்டு வருஷத்துக்கு மகளை கண்டேன் எந்த மகளோட பைத்தனைக்கு பேசுறதுக்கு ஆசையா இருக்குது ஆனா அந்த மகள உமா என் பழைய வயஃப் இருக்கிறோம் அவன் இல்ல நான் பைத்து பேசினா சத்தம் வச்சிருவானோ தெரியா ரொம்ப ஏக்கத்தோட வந்தேன் ரொம்ப கவலையோட வந்த ரெண்டு கண்ணால பேசிக்கொண்ட எப்போ கவலைப்படுறார்கள் மிருகத்தனமான செயற்பாடுகள் கோபம் வாப்போட கோவம் காட்டேலாது கணவன் மனைவி பெரிய ஏழும் வாப்பியலா அந்த வழி தலையங்கம் அல்லா இதற்கு விளைஞ்சிக் கொள்ளுவான கடைசி தலையங்கம் தான் நண்பரே எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் சொல்லி என்ன சொல்ல பாரு தெரியாது யோசனையா இருக்கும் இதனால ஒன்று யா வச்சுக்கோங்க திருமணம் என்ற ரெண்டு விஷயம் இருக்குது கல்யாணம் கல்யாணம் மனைவி மவுத்து மாப்பிள்ளும் மாற்றப்படுத்த இல்லதான மாத்தரு பெண்களை பொறுத்தில கணவன் நூத்தானதுக்கு பிறகு இன்னும் ஒரு கல்யாண முடிக்கான பண்ட வாழ்க்கைய பொறுமையோடு பத்திரைத்தனத்தோடு பாதுகாப்போடு பண்ட வாழ்க்கைய கடத்துறா அவருக்கு ஏராளமான நன்மாராயங்கள் அதிர்ஷ்டம் வந்திருக்கிறது ஏன் சொன்னாங்க சொல்லுமா சொல்லலாம் ஒரு பொம்புலே நானும் நாளையத்தில் இப்படி இருப்போம் நானும் ஒரு பெண்ணும் சுரக்கத்தில் இப்படி இருப்போம் இப்படி அந்த பெண் யாரு தெரியுமா நல்ல ஒரு ஸ்டேட்டான ஒரு பொம்புல ஸ்டேட்டான குடும்பத்தினு நல்ல அழகம் கொடுக்கப்பட்ட பொம்பது மௌத்து முடிச்சு உண்மையு சொல்லி தொள்ளாங்க ஆனாலும் அவ சொல்றான் நான் செய்யற ஐடியா இல்ல மௌத்தா போன கணவன் கஸ்டடியில் பிள்ளைகளை விட்டுட்டு வளர்த்து கரை சேர்க்கிறது இந்த குழந்தைகளுக்காக வேண்டி தந்த வாழ்க்கை அப்படியே குருமா செஞ்சுட்டான் இந்த குழந்தைகளுக்காக வேண்டி தன் வாழ்க்கை அப்படியே பொறுத்துக் கொண்டான் சுனரேந்த மாப்பிள ஒத்தாகக்குள்ள அஞ்சு பிள்ளைகளை விட்டுட்டு இருக்கிறாரு முதல் புள்ளுக்கு வாழ்க்கை அமைச்ச போறோம் என்று சொல்லி இந்த ஆறு அஞ்சு அந்தமணத்தை பாதுகாத்துக் கொண்டு நான் திருமண மொழிக்காக இருக்க போது நோக்கத்தில் வாழ்ந்து செஞ்சேன் இந்த பெண் தந்த வாழ்க்கையை ஒரு குடும்பத்துக்கு பெண்களுக்கு சொல்லுங்க தாய்மார்க்கு சொல்லுங்க நாளைக்கு நாளை தயாரத்துல மேலாசீல அமல்கள் நிறுத்தப்பட்ட சோர்த்தத்துடைய கலவின் பக்கமாக சோர்த்தத்துடைய கனவு மூடப்பட்டிருக்கும் ஆதி தொடக்கம் கடைசி மனிதன் வரைக்கும் யாரெல்லாம் சோர்த்தம் போவாங்கிறோம் அவங்க எல்லாரும் நிற்பாங்க கனவு நடந்து வருங்க பின்னுக்கு அது நினைக்கு பின்னால பின்னுக்கு பார்ப்பாங்க திரும்பி சக யார் அப்ப இது கேட்பாங்க யாரே, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது அவங்க சொல்லுவாங்க நாங்க சில பெண்கள் எங்களை வாரில பருவத்தில் நாங்க வாழ்ற வயசுல எங்களை கணவன் மாட்டு பிரிஞ்சாங்க அந்த வாழ்க்கையை செய்தது நான் ஆபீஸ்ல வேலை செய்ய ஸ்டாஃப் அல்ல நான் குழு அல்ல ஒரு டீச்சர் அல்ல ஒரு பிரதமர் வைத்தியர் பெருமை அவளுக்கு கிளாத்திலேயும் பெருமை அந்த தாய் கூட சோழ்த்தம் போகும் விஷாவ் எனக்கு பின்னால் ஒரு சந்ததி இருக்கிறது எனக்கு பின்னால் ஒரு இருக்கிறது இதை மறந்துவிட வேண்டாம் இதை மறந்து விட வேண்டாம் வாழ்க்கை நல்ல யானை பிள்ளைகளோட தாய் தாயோட பிள்ளைகள் எனவே இப்படிப்பட்ட மறுமணம் செய்து கொள்வது பெண்களுக்கு ஆகும் எல்லாம் பெருத்துட்டாங்க நிச்சாக செஞ்சுட்டாங்க இப்பொரு பெண் விரும்புற மறுவனும் வாழுவன காரணமா வாழணும் பெண்கள் இருக்கிறான் அப்படி திட்டத்தினுடைய நான் நடந்தோடு சொல்வேன் சரி பெண்கள் தேவைப்படலாம் தேவையில்லை மறுத்துட்டாங்க அவருக்கு மறுவதற்காக செஞ்சு கூட பிரச்சனை இல்லை புள்ள பொறுப்பு கதலை சேர்ந்து ரெண்டு பேரும் இது அந்த சம்பந்தம் இரண்டாவது திருமணம் சொல்லக்குள்ள இதை நான் மூணா பிரிச்சிருக்கிறேன் மூணு கூட்டமா பிரித்திருக்கிறேன் ஒரு கூட்டம் இருக்கிற சபையில கல்யாணமே முடிக்கல என்ன கல்யாணமே முடிக்கல சொல்றேன் இப்ப ஐடியா இருக்கு நான் ரெண்டாவது கல்யாணம் முடிச்சுற ஐடியா எனக்கு இருக்குது இதுக்கு நீங்க ஒப்பந்தமான கேட்டுக்கோங்க நோ அப்சன் லெட்டர் என்னோம் சொல்லும் எனக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது பேசுங்க யாருக்குமே ஐடியா இருக்க வேண்டாம் அதை செஞ்சு கொள்ள பாருங்க அதை செஞ்சா யாருக்கும் ஒன்றும் செய்யாது அதுக்கு பிறகு யாருக்கும் கூட்டாள இது யாரே கல்யாணம் முடிக்காத அப்படி ஒரு கிளியராக இருந்தா எங்களுக்கு பிரச்சினை வராது அப்ப உலகத்தில் இலங்கையில் இரண்டாவது கல்யாணம் என்று கல்யாணம் முடிச்சிட்டோம் இரண்டாவது கல்யாணம் இன்னும் முடிக்க இல்லை முடிக்க ஆசை இருக்குது இருக்குது முடிச்சா நல்லவன் சில யோசனை இருக்குது என்ன செய்யணும் இவங்களுக்குரிய பொறுப்பு என்ன சொல்றேன் இரண்டாவது கல்யாணம் என்றது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களாக பொறந்த எல்லாருமே விரும்பக்கூடிய உண்டு இது யாருக்குமே மாற்றுக்கருத்து இல்லை எல்லாம படைக்கப்பட்ட யாருமே விருப்பம் இல்லை என்ற விருப்பம் இல்லை யாருமே விருப்பம் யாருமே விருப்பம் இல்லை இது அழகும் மனைவிமாரா இருந்தாலும் இதுக்குமார் உண்மையாக இப்ரா முடிச்சாங்க யாருச்சாங்க அது மாமட மகள் இன்னமொரு பெண்ண முடிச்சாங்க வந்து இருக்குது இருக்குது இப்ராஹிம் அலையாங்க எப்படி வருவாங்க வருவாங்க இல்லாத நேரத்தில் வந்து பார்த்துட்டு போகக் கொள்ளுமா பின்னுக்கு போக போக செய்வாங்கள காலடித்து வைக்க கட்சிகளே அலையம் அழிஞ்சிட்டு போவாங்க ஏன் அவ கண்டுகொள்ள கூடாது இந்த நடிகம் கண்டு என்ன நான் வந்ததை கண்டுகொள்ள இது இயற்கையாக உள்ளது உள்ள ஒரு விஷயம் ஆனா ரெண்டாவது கல்யாண மன்றா ரெண்டு விஷயத்தை வகித்து முதலாவது நீங்க கம்ஃபர்டபிள் எதுக்கு அந்த ரெண்டு பேரையும் வெற்றி வாழ்க்கை நடத்தான்சியலி ரெண்டு பேருக்கும் ஒரே நாற்படம் ரெண்டு பேருக்கும் சாப்பாடு உணவு ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி நடத்தாற்றத்துக்குரிய வசதி உங்கள்கிட்ட இருக்கும் வாழ்க்கையிலும் நீங்க நடக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கும் அங்க ஒரு நாள் இங்க ஒரு நாள் இதுக்கு இது சென்னைக்கு கற்பிக்குது இப்பதான் தனியான முடிக்கமா ஏமாத்துறேனுமா சீன்பண்ணேனுமா இனி லாஜிக்கலி பேசறندரம்டால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையால நான் எந்த சந்தோஷத்தையும் பார்க்கறோமோ அந்த சந்தோஷம் கிடைக்க மாட்டாது இっపేยาวச்சுக்குங்க ಉತ್ತರ சொல்ற நேர விட்டேன் வென்றி சரிக்குது ஒரு பேன் ஒரு ಉತ್ತರ கேளைய முடிச்சதாம் நான் சொல்ைரியும்றைச்சாமட்டிக் கொடுவீங்க போனோம் ஒரு பெண்ணோட பேசுறோம் நாங்க பேச ஆள்வத்தி பேசத்துக்கு முரணானவா அலாலானவர் இஸ்லாத்தில் உள்ளவர் ஏன் ஒழிச்ச உனக்கு என்ன ப்ராப்ளம் அல்ல சொன்னுக்கு மாத்திரம் கேட்டா அவ சொன்ன அவர் நாலும் முடிச்சு கொள்ளட்டும் நான் அவருக்கு எந்த விதமான பிரஸ்தினையும் சொல்ல மாட்டேன் எனக்கு என்ன தெரியுமா ஆத்திரம் இவர் என்ன ஏன் இவ்வளவு நாள் ஏமாத்தினார் ஏன் இவ்வளவு தூரத்தில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா ஏன் எனக்கு சொல்ல இல்லை இப்ப என்ன சொல்ற இப்ப என்ன சொல்ற இது ஒரு செய்தி அவர் முடிக்கிபந்தைகள் நான் ரெண்டாவது முடிக்க போறேன் முடிக்கத்தான் போறது பெரிய பிரச்சின வேலை போறீசுக்கு சாப்பாடு அவரை சாப்பிட்டால் போயிட்டாச்சு யோசிக்கிற இவரை சென்றது மார்க்கத்தில் உள்ள எனக்கேமா என்்ம மே இந்த ம செஞ்ச இது வாழ்க்கையில் உள்ள இன்ப என்ன ல் ப்ராப்ளம் கேட்பாரு கல்யாணம் முடிச்சவரா சொல்லி சொல்றேன் மனைந வாய் கொடுக்கணும் இது கிடைச்சுமாங்க இது கிடைச்சுமா சரி அப்படி இல்ல மனைவி தெரிய பொதுவாக பண்றது பிரிக்காக செஞ்ச மனைவிட இது குளித்திருக்கிற இன்பர்மேஷன் தவறான இன்பர்மேஷன் அப்பட் என்ன முந்தி உள்ளத்துல முதல் மனைவிக்குத்தான் முழு சத்து போகும் இரண்டாவது மனைவிக்கு எந்த சத்தும் கிடைக்க மாட்டாரு பை லோ பை சரிய பை லோ இப்ப நீங்க மாட்டிக்கொள்வீங்க எனவே உதயத்தையும் கருத்தில் கொள்ளும்போ ரெண்டாவது சேரத்துக்கு நோக்கம் உள்ளவங்க இதெல்லாம் அவளுக்கு அனுமதி யாருக்கு தேவை இருக்கிறோம் இருக்கிறோம் மனைவிக்கு நோய் எத்தனையோ பேர் இருக்கிறாங்களா மனைவிக்கு நோய் எத்தனையோ பேர் இருக்கிறீங்க முடிப்போரம் மனுஷன் தேவை பசி வந்த எதனாலுமே நோய் முடிக்கலாம் மனைவிட்டு நோய் சில நோய் இருக்கு அந்த நோயோட குடும்பம் என தேடாது சொல்றாங்க வாய் நாத்தம் வாய் நாத்தம் வாய் நாத்தத்தை ரெண்டா பிரிச்சு இருக்கிறாங்க சில நாக்கம் இருக்குது தொடர் நின்று வாழ நாத்தம் இனிப்பு வைத்தியம் செய்ய கஷ்டம் நீங்க எப்படி வாழ போறீங்க கதாக்கு சொல்ல தேவை இல்லை அவங்க வாழ வேண்டும் இந்த மாதிரி தான் செய்ய போறீங்க பத்து வருஷமா புல்லை கேக்கல நீங்க புள்ளது மனைவி அனுமதிக்கட்டுமே எனவே வாழ்க்கையை எல்லா கட்டத்திலும் தேவை சிக்கல் கட்டம் நோய் மீது ஆசை இருக்குது இப்போ மனைவியால் ரெண்டாள் கடையால் குடிச்சாக வேண்டி பிரச்சனை இல்லை ஆனால் டிரான்ஸ்பேரன்சி ரொம்ப தேவை கன்சேலிங் மறை பொய்பே தெலாது ஒளிச்சேலாது ஆம்புலர் மாற முடிந்தோ சிங்கங்கள் மாறுறீங்களோ தொடர்ந்துட்டோம் என்ன செய்ய போறீங்க கல்யாணம் முடிக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் அல்ல மன்னிக்காத சிறப்ப பாவங்கள் இதுவும் இரண்டாவது கல்யாணம் முடிச்சக்குள்ள பயிர் மனைவிச என்ன பொய் பேசுறீங்க சொல்றார் என்ன ஒரு நாள் வாழ்ந்து வாழ்ந்த நாள் என்ன முதல் மனைவிய பத்தி முதல் நாள் ராக கந்தம் பண்ணியாச்சு இன்றைக்குத்தான் நான் லைவ் ஒன்று கொண்டாடிக்கிறேன் இன்னைக்கு தான் அந்த பாத்தேன் இன்னைக்கு தான் என்ன இதை தவறு கல்யாண முடிக்கோடு எனக்கு தேவை அதுக்கு முடிக்க போறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் வாழ்றேன் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றேன் அப்படி சொன்னாரு அவர் சொன்னதை பண்ணி காட்டினார் தியாகம் செஞ்சா தான் உண்மையை சொல்றேன் இது பெரிய விதை தங்களைப்படுத்தும் எனவே ஞாபகோ முடிக்கிறதுக்கு கற்று உள்ளவங்க முடிக்க நீயத்து உள்ளவங்க இந்த புஸ்தகத்தை இந்த படத்தை படமாக ஓட்டுங்கோ ரியல் படமாக ஒட்டுங்கோ வெறுமனே கற்பனை படமாக யாரும் ஒட்ட போகமா இது ரெண்டாவது இன்னும் சொல்றேன் மருமகன் கலியான முடிக்க போறாரு நாமனார் சும்மா குறிச்சோமா என்ன மாமனார் சும்மா குறிச்சோமா இது மருமக வேறு ஒப்பிடுங்களா மறுமன்ற விஷயத்துல கவனம் செலுத்த சரி மூணாவது ஒன்றாக நான் சொல்றேன் அன்பான தாய்மார்களே சகோதரிகளே உங்களோட கலைக்கிறேன் ஏற்கனவே தெரிஞ்சோ தெரியாமலோ வேண வேண்டோ எப்படியோ அவ கணவன் கல்யாணம் முடிச்சிட்டாரு கல்யாணம் முடிச்சிட்டாரு இப்ப என்ன செய்ய என்ன செய்ய கணவன் முடிச்சிட்டாரு உண்மையிலே மறைச்சாரு உண்மையிலே எனக்கு பொய் சொன்னாரு எனக்கு இதை சொல்ல இல்லை இப்ப நான் என்ன செய்ய உங்களுக்கு மார்க்கம் இருக்குது உங்களுக்கு மார்க்கம் ஒத்தி சொல்லுது அன்ப தாய்மார்களே சகோதரிகளே இந்த கட்டத்துல நீங்க என்ன சொல்றாரு என்று மட்டும் பாருங்க வேற ஒன்றையும் நீங்க பார்க்கவாட எனக்கு ரோட்ல புகழா போகுது அந்த கலியா ரோட்டுக்கு என்ன மக்கள் பார்த்து பேசுவாங்களே என்ன நான மனைவி பார்த்து ஹிந்தடிப்பாரே என்ற எந்த இதுவும் பார்த்தால நீங்க பாருங்க எனக்கு மாறுத்தம் என்ன சொல்லுது இப்படி ஒன்று என்ன செய்ய சண்டையாளர்களே அவளுக்கு பொருந்திக்கொங்க பொருந்திக் கொங்கோ அல்லாவுடைய கவா அல்லாவுடைய கதர் அல்லா வச்சிருத்தான் நடக்கும் என்ன படைக்க முந்தியே இந்த விஷயத்தை அல்லா எனக்கு எழுதித்தான் எனவே இதை நான் தகவல் செய்ய போறேன் எனக்கு எதுகுமே இதுல பேச ஏதா எனக்கு எந்த நீ அவளை சொல்லி வாங்கி சொல்ற நான் அப்படி என்ற கணவனை வச்சு பலாத்காரப்படுத்துவேன் என்று இருந்தா ஞான வச்சுக்கோங்க தாக்கம் நம்பு சேரும் இன்னைக்கு சொல்றேன் யாரையோ தலாக்கு சொல்ல சொல்லி நாளை கேண்ட புள்ளை அம்மா தலாக்கு சொல்ல வைத்துடுவான் எந்த காரணம் கொண்டு உங்களுக்கு சொல்ல வயிற்று இல்ல அவங்களா தலாக்கு சொல்லுங்க இல்லை மிச்சம் மிச்சம் வேணும்டா உங்களோட ரோஷம் தொங்குது உங்களால் கட்டுப்படுத்தாத ரோஷம் என்று இருந்தால் உங்களுக்கு தலாக்கு வாங்க ஏறும் ஆனா அதுக்கு பிறகு வரக்கூடிய விரைவுகளையும் நீங்க களத்தில் வச்சுக்கோங்க என்ன தலா வரக்கூடிய குரான் சொல்லிருக்காடு மன்னித்தது போல மன்னியின் கொண்டு சொல்லி யூசுலாம் மறந்தது போல மறந்தது ஏன் சகோதரியே ஏன் அன்பு தாயே ஏன் அன்பு சகோதரியே கணவனை உனக்கு மன்னிக்க முடியாது ஏன் அந்த தகவல் கணவனை மன்னித்து மறக்க முடியாது கணவன் செய்த தவற மன்னித்து விட்டேன் அண்ணா மன்னிக்கக்கூடியவன் அண்ணால் மறக்கக்கூடியவன் நானும் ஏந்த அம்மாவை போல என் அம்மாவுடைய சிவத்தை போல நானும் மன்னித்து விட்டேன் என்ன கணவனை மறந்து விட்டேன் யூசுப் அலைத்தலை தள்ளின சகோதரனை மன்னித்தது போல ஒத்தகத்துடைய குரலை தொடர்ந்து நவீனுடைய கருத்துல போட்ட அந்த மக்களுக்கு காவிர்களை நவி மன்னித்தது போல நவீனுடைய மகளார் வைன உடாத ஒட்டகத்துக்கு மேலே ஏறி சவாரி செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த அஸ்மத் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த காதல் வந்து நவீனுடைய முடியாது நாங்கள் மரம் இதனுக்கு ஒரு கதா கதிர் இதனு கட்ட பொறுத்துக் கொள்ள போறேன் அல்ல இந்த வாழ்க்கையில கொஞ்ச நாள் எங்கிருக்கிறது வாழ்ந்துட்டு போறேன் என்ற முடிவுக்கு விஷயம் அன்பான தாயே கணவன் இரண்டாவது முடிச்சுட்டாரு வாழ்க்கையை நாசமாக்கித்தாரு என்று சொல்லி ட்வெண்ட்டி போர் அவர் உங்களோட ஒட்டுக்குள் நீங்க பேசுறீங்க இதைத்தான் கேட்கிறீங்க இதான்போன் இதைத்தான் இதை வீட்டுக்குள்ளி அவங்க வீக் ஆகுவாங்க அவங்க வாழ்க்கையிலும் அவங்களுக்கு முடிச்சாலும் அதே ரீக்ஷன் தான் அந்த புள்ளிட அன்பான சகோதரியே தாயே உனக்கு நடந்த கஷ்டத்தை உனக்குல வச்சாரு உன் பிள்ளைகளுடைய கருத்துல சுமத்தாட்டா பொறுத்து கொண்டோம் எதிர்காலத்தை பற்றி யோசிந்தோம் பிள்ளைகளுக்கு நல்லத சொல்லி கொடுந்தோம் நல்ல விஷயத்துல ஹகிலத்தாக்க பாருங்க இது மிக முக்கியமான அம்சம் நாலாவது அன்பான தாயே கணவன் ரெண்டாள் இப்ப நீங்க யோசிக்கோணும் கணவன் முடிச்சா அனந்தல சத்திர எனக்கு கிடைக்கிற பங்க போல அதே பங்கு அவட இரண்டாவது மனைவிக்கும் கிடைக்கும் மூணாவது மனைவிக்கும் கிடைக்கும் நாலாவது மனைவிக்கும் கிடைக்கும் நான் அவட இரண்டாவது மனைவிக்கு அவருடைய மௌத்துக்கு பிறகே பங்கு கொடுத்தான அந்த முழு பங்கையும் நான் சுருத்தி எடுத்துக்கொண்ட அந்த பங்கு உனக்கு ஹராள் இல்ல அது ஹராமான பங்கு பை லா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா சுப்ரீம் கோர்ட் செல்லும் பை லா ஆஃப் த கண்ட்ரி இது எனக்குரிய சொத்து என்று சொல்லும் இஸ்லாமிய முறப்பிரகாரம் உங்களோட கணவன் செஞ்சிருப்பார் மட்டுமல்ல ரெண்டு பேருக்கு பங்கு போகும் உனக்கு ஆரே காவீதம் இவருக்கு ஆரே காவீதம் உன மூத்தான மையத்துக்கு புல் இருக்கும் என்றால் மூத்தான மையத்துக்கு புல் இல்லை என்றிருந்தால் உனக்கு பன்னெண்டரை வீதம் இரண்டாவது மனைவிக்கு பன்னெண்டரை வீதம் போகும் நாலு மனைவி இருந்தால் அந்த நாலு பேர்ல பன்னெண்டரை வீதத்தை நாளா பிரிச்சோனம் அல்லது இருபத்தி அஞ்சு வீதத்தை நாளா பிரிச்சோணம் இது அனந்தரசத்தில் சட்டம் அன்பான சகோதரியே மன கணவன் ரெண்டு கனியால முடிச்சிருப்பார் என்றிருந்தால் நீங்க விரும்பினோ விரும்ப இல்லையோ அல்லா பங்குட்ரான் அல்லா கொடுத்து ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக அனந்தரசத்துல பங்கு போகும் இதையும் கருத்துல கொள்ளுங்கோ இது அல்லா அலலாக்கினவே இதுக்கு எதிராக எதையுமே உங்களுக்கு பேசலாம் நாங்கணம் முடிக்கக்குள்ளேயே ஒரு எக்ரிமெண்ட் போட்டு பங்கு கேட்க கூடாது கணவன் போட்டு இருக்கிறார் கணவன் சொல்றாரு இரண்டாவது மனைவி நான் முடிக்கிறேன் அனந்தரசத்துல பங்கு இல்லை உங்களுக்கு ஒரு வாகனம் வாங்கிட்டார்கள் நீங்க எல்லாம் செப்பரேட் ஆயிடு கேட்டு அனந்தர சொத்தை பத்தி பேசுற மௌத்துக்கு பரவுள்ள விஷயம் உள்ள விஷயம் உங்களோட மௌத்துக்கு பரவு உள்ள விஷயத்தை உங்களே பேச அனந்த ரசத்து யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுறமோ அவர்களுக்கெல்லாம் திருச்சி பண்பிட்டு கொடுக்கப்பட வேண்டும் இந்த விஷயத்தை கருத்துட கொள்ளுங்கோ நான் இவ்வளவு விஷயத்தையும் மிக சூட்டமாக அழகா சொல்லிட்டேன் முடிக்க தகரியம் உள்ளவங்க இந்த ரெண்டு நிபந்தனையோடு அழகான முறையில குடும்பத்தை பகச்சிக்கொள்ளான மிகவும் அழகான முறையில் எழுச்சி மறச்சி ரகசியமாக பொய்யிலே காலத்தை ஓட்டி ஓட்டி ஓட்டி என்கிற வாழ்க்கையை ஓட்டுவோம் அந்த வாழ்க்கையை ஒரு நாளும் இன்பம் அடைய சந்தோஷம் அடைய முடியாது வாழ்க்கையில் என்ஜாய் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கிறது உண்மை அந்த உண்மை மக்களாக ஆக்கிக் கொள்ள பாரு கணவன் மனைவி அல்லது வந்து மா உறக்க வச்சு மாணி மறக்க வச்சு என்ன செய்ய மருமகன் உண்மாவோட்டோட தொடர்பு வந்து தீர தளர் அப்படியே கொடுத்துட்டா சூனியம் இது இது சூனியம் இது வாழ்த்து குடும்பங்களுக்குள்ளூரிய ஏராளம் இருக்குது நீங்க தமிழுக்கு போனாலும் இந்த சூரிய தமிழுக்கு விட்டேதா மருமகன் உண்மை கூட போறாரு மருமகன் தாக்கரோட ரொம்ப தொடர்பு மருமகன் ரொம்ப அந்த வாசி இதுக்கு மாவி செய்கிற வேலை இது செய்யற வேலை என்ன எங்கேயாவது ஒரு பூசாளி தட்டி சீனிய மந்திரிச்சு தேசிக்கொண்ட மந்திரிச்சு நாங்க நித்ங்க சூனியத்தை பத்தி சூனியம் பெரும் பாவம் சீனி மந்திரிக்கிறது காடு வெற்றி என்ன தேசிக்க மந்திரிக்கிறது தேசிக்க வெற்றது குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவியை பிரிக்கிறதுக்கு செய்யக்கூடிய சூரியத்தை சார்ந்தாக்கியிருந்தோம் அப்படி யாராவது செஞ்சிருந்தால் நீங்களாகவே பயிற்சி அதை இல்லாமாக்க பாருங்க நீங்களாகவே பயிற்சி இல்லாமாக்க பாருந்தோம் இல்லை என்றால் இதனுடைய தாக்கத்தினால் வரக்கூடிய அத்தனை விளைவுக்கும் நீங்க கவலுக்கு போனாலும் இந்த பாவத்துக்குரிய பாவம் உங்களுக்கு வந்து சென்று கொண்டே இருக்கும் எனவே அம் சுபானு தலா நம் அனைவர்களையும் ஆரோக்கியமான ஒரு குடும்ப வாழ்க்கையில வாழ வைப்பானாக நம் அனைவருக்கும் ஆரோக்கியமான நிம்மதியான சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை தந்து நம் அனைவருடைய ஈரோடு வாழ்க்கையையும் ஹைரானதாக செழிப்பானதாக வைப்பதாக நம் அனைவருக்கு வல்ல சுபா நகுத்தலா அலமதுல اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه وبنالك الحمد لله الصنوات وملء الارض بالعناك انت من شيء بعد اهل الثناء والمجد احق ما قال الابد وقلنا لك عبد يا الله رب الرحمن يدك تغطي القرى والقرى انيتيهم منك بالبرياء يا الله رب الرحمن يدك تغطي القرى والقرى انيتيهم منك بالبرياء نحن طارد يا الله نحن طارد يا الله நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை நசீவாக்குதுவாயா யாரும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை நசைவாக்குவாயா யார் யாரெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார்களோ ஏங்கிக் கொண்டிருந்தார்களோ பயந்து கொண்டிருந்தார்களோ அனைவருக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை நசிவாக்குவாயா யாரெல்லாம் கணவன் மனைவி இல்லாம தகுதியான கணவன் மனைவி இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பார்களோ அனைவருக்கு வேட்பாளர்கள் செய்திருவாயாவிட்டம் பாதுகாத்துடுவாயா கண்ணை பாதுகாத்துடுவாரா பாதுவாயா எங்களுடைய பெற்றோரை பெற்றோரை அபூசிடுவாயா யார் யாருடைய பெற்றோர்கள் மாறிவிட்டார்களோ அனைவருடைய கபடி என்ற ஹாசமாக்காயா அனைவருடைய கபடி என்று ஹாசமாக்கிருப்பாயா அனைவருடைய கபடி என்ற ஹாசமாக்கிறப்பாயா யார் யாருடைய பெற்றோர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்களோ சரீர சகத்தை கொடுத்துருவாயா ஆரோக்கியமான வாழ்வை குறித்துடுவா பிள்ளைகளை கொண்டு கண்குடி நிசீபாக்கிட்டா பிள்ளைகளை கொண்டு சோதிச்சுடைய மனைவி மக்களை கொள்வா மனைவி கொள்வா மனைவிமார்களை கபூர் செய்வா யா மேலான தாக்கி திசை ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்கிடுவா யாழ்ல எங்களுக்கு மத்தியில் அன்பை உருவாக்கிடுவா யால் அன்பான வாழ்வை நசிபாக்கிடுவா இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் புரிந்து கொள்வா இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் கேட்டுக் கொடுத்து அனைவரையும் புறந்து கொள்வாரா அனைவரையும் கபூல் செய்வாரா யாரெல்லாம் உழைத்தார்களோ யாரெல்லாம் பாரபட்டார்களோ அனைவருக்கும் மேலான மேலாண்மை நிர்வாகம் அனைவருக்கும் எல்லாருவார்கள் கண்ணூச்சி பாதுகாத்துவார்கள் பாதுகாத்துவார்கள் திறந்து கொள்வாரா யார் சபையில யார் யாரு எல்லாம் கடனாளிகள் யாழ்வா நோயாளிகள் யாழ்லா வட்டிக்கு தோபா செய்ய விரும்பினவர்கள் யாழ்வா சரியான தொழில் இல்லாம யாழ்லா சரியான ஊர் இல்லாம யாழ்ல சரியான கணவன் மனைவிடைய வாழ்க்கை இல்லாமல் அல்லா எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் யாழ்லா அனைவருக்கும் அல்லா அனைவருக்கும் நிலான தாக்கி நசீபாக்கிடுவா தௌபாவை நசீபாக்கிடுவார் அனைவரின் பெருந்து கொள்வாயா تقبلها لنا ان فصنا وان لم تغفر لنا وترحمنا ليكونن من الخاسرين وصلى الله تعالى وسلم على النبي الامي و اله و صحبه وسلم الحمد لله رب العالمين